எல்லா செய்திகளையும் செய்து முடிந்தவன் என்று ஜீவன்முத்த ஞானியை எங்களிடம் அழைக்கலாம் ஏனென்றால் அவர் பிராரத்த கர்மத்தின் பலனை புசித்து முடிப்பதற்காக கர்ம பிரவருத்திலே ஈடுபடுகிறாரே அவருக்கு கர்மங்கள் இன்னும் தொடர்கின்றனதே அப்படின்றது அவருடைய கேள்வி மனிதர்களை அவர்களுடைய கர்மத்தின் பிரகாரம் மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று அவித்தை வசத்திலே இருக்கக்கூடிய அஞ்ஞான திசையில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அவர்களுக்கு ஏஷனா இருக்கின்றன மனைவி மக்கள் செல்வம் அவற்றில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் அதனால் அவர்களுக்கு மமதை அகந்தை அவர்களிடத்தில இருக்கிறது அவர்களுக்கு இகபர விவகாரங்கள் இவ்வுலகத்தில் செய்ய வேண்டிய கர்மங்கள் அவ்வுலகத்திலே செய்ய வேண்டிய கர்மங்கள் இந்த உலகத்தில் தான தர்மங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பார்கள் எனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணுவாங்க நோக்கம் என்னன்னா அவர்களுக்கு சொர்க்கலோக பிராப்தி கிடைக்கும் என்பது நோக்கம் கட்டோபுனிஷத்திரர் நசிகேதஸ் அவருடைய தந்தை உத்தாலகர் ஆருடி அவர் என்ன பண்ணார் அந்த கோமம் ஒன்று செய்யப்படுது அதனுடைய நோக்கம் சொர்க்கலோகப் பிராப்தி கிடைக்கும் என்பதற்காக அந்த அவர் செய்யக்கூடிய அந்த வேள்வியினுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு அந்த வேள்வி செய்து முடிக்கும் தருவாயில் வேள்வியினுடைய எஜமானனுக்கென்று எந்த பொருளும் இருக்கக்கூடாது எல்லா பொருள்களையும் அவனுக்கு உடமையான எல்லா பொருள்களையும் வேள்வியில் என்ன பண்ணிடணும் தியாகம் செய்துவிட வேண்டும் தானம் செய்துவிட வேண்டும் இதுதான் அந்த கண்டிஷன் அப்போ இவருக்கு அந்த ஆசை எதன் மேல் ஆசை என்றால் சொர்க்கலோகப் பிராப்தி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அப்புறம் இன்னொரு ஆசை அவருக்குள்ள மறைஞ்சிருந்தது இந்த உலகத்திலையும் எதையும் விற்ற வேண்டாம் சொர்க்கலோகமும் வேணும் அப்போ கண்டிஷனுக்கு லூக் ஹோல் ஏதாவது தேடுறார் என்ன தேடுறாரு அந்த வேள்வி தொடங்குவதற்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரு போய் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருந்துச்சான்னு கேட்ப கூடாது போய் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் யார் பேரில் எழுதி வச்சுட்டார் மனைவி மக்கள் பேரில் எழுதி வச்சு இவருடைய பேரில் என்ன சொத்துக்களை வச்சுக்கிட்டாருன்னு சொன்னால் ஒன்றுக்கும் ஆகாத பசுக்கூட்டங்களை வைத்து கொண்டார் அந்த பசுக்களை வைத்து என்ன பண்ண முடியாது அது சாப்பிடவும் முடியாது பால் கறக்கவும் இயலாது குட்டி போடவும் முடியாது அப்படிப்பட்ட பசுக்களை அவருடைய சொத்துக்களாக வைத்து மீதி எல்லாத்தையும் சொத்த புற என்ன பண்ணிட்டார் தான செட்டில்மெண்ட் எழுதிட்டார் இப்போ அவர் தானம் பண்ண போகிறார் அவர்கிட்ட இருக்க சொத்துக்களை மறுநாள் வேண்டி தொடங்கி தியான தானம் பண்ண போகிறார் பையன் இருக்கானே எட்டு வயது நச்சுக்கேத பால்மனம் மாறாத பருவம் அவர் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சிறு பையனாக இருந்தாலும் தந்தை செய்யும் எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாம் நோட் பண்ணிட்டேன் நோட் பண்ணிவிட்டு தந்தையிட்ட கேட்குறார் அவருடைய நோக்கம் தந்தையை சுட்டி காட்டி குற்றம் சொல்ல தந்தை சொர்க்கலோகப் பிராப்தி அடைந்தே தீர வேண்டுமென்ற நல்ல நோக்கம்தான் அப்போ என்ன கேட்டே இருக்காரு அப்பா உங்களுடைய எல்லா பொருள்களையும் தானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள்லாம் தானம் வாங்கிறதுக்காண்டி வரிசை கட்டி நிற்கிறாங்க ஏதோ ஊர் தலைவர் பெரியவர் வீட்டில் தானம் கொடுக்குறாங்களான்னு சொல்லி மக்கள் வந்து வாங்கி வாங்கிட்டு போகிறாங்க தானம் வாங்க அந்த கொடுக்கப்படும் பொருள்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதை வைத்து அவர்களால் அந்த பொருள்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தானம் கொடுத்த மாதிரி கணக்கு ஆனால் அந்த பொருள்கள் வந்து யாருக்கும் பயன்படாத தானம் வெளியே சொல்ல முடியாது வா இங்கிருந்து இப்போ வாங்கிட்டு போய் அந்த பக்கம் வேணால் சத்தம் போடலாம் எங்கே சத்தம் போட முடியாது அந்த யஜ்ஞா நடக்கக்கூடிய அந்த மேடையிலையே ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பையன் இருக்கானே தகப்பனை என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறாங்க அப்பா எல்லாத்தையும் தானம் பண்ணுறீங்களே என்னை யாருக்குப்பா தானமாக கொடுப்பீங்க நானும் மனைவி மக்கள் செல்வம் தான் சொல்லியிருக்கில்ல எல்லாத்தையும் என்ன பண்ணணும் தானம் பண்ணணும் தானே செல்வத்தெல்லாம் தானம் பண்ணிட்டுருக்கீங்க நான் உங்களுடைய செல்வம் தானே மக்கள் செல்வம் தானே என்னை தானமாக கொடுக்க போயிறேன் அவர் சத்தம் போட்டு சத்தம் போட்டு பார்த்தா மிரட்டி வச்சு பார்த்தார் பையன் சின்ன பையன்தானே கொஞ்சம் சத்தம் போட்டால் ஆஃப் ஆகிடலான்னு பார்த்தேன் அவன் அடங்குற மாதிரி இல்லை மீண்டும் மீண்டும் கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்து உன்னை யமனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் நான் அப்போ எமனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் அந்த வார்த்தை எங்கே வச்சு சொன்ன வார்த்தை வேள்வியிலே எஜமானனாக இருந்து சொன்ன வார்த்தை அப்போ தகப்பன் சு இதுவரை செய்த தானங்கள் இப்போ ஒரு கணக்கில் இல்லாமல் போனாலும் தோல் தோல்வி அடைந்தாலும் இப்பொழுது எமனுக்கு கொடுக்கிறேன் என்ற சொல்லு அந்த அதையாவது உண்மைப்படுத்த வேண்டும் அதன் மூலம் தந்தைக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்கும் என்று எண்ணி அவன் என்ன பண்ணிட்டான் எமலோகத்திற்கு சென்று விட்டான் டீசெண்டான வார்த்தை யமலோகத்துக்கு சென்று விட்டான் பிராக்டிகலா என்ன நடந்திருக்கும் அவன் இறந்து போய்விட்டான் அப்படின்றதான் அப்ப அதுக்கடுத்து அந்த கட்டோபனிஷ் கதை வளருது ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா ஒன்று இகலோகப் பிராப்தி அடையணும் அல்லது பரலோகப் பிராப்தி அடையணும் ரெண்டுலையுமே ஆஸ்வதிக்கிற ஆட்கள் ரொம்ப சிக்கலான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நமக்கு இந்த உலகத்துலேயும் வேண்டிய செல்வங்களை சேர்த்து வச்சுக்கணும் பரலோகத்துக்கும் வேண்டிய செல்வங்களை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்கிறனால எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும் ஒரு நிலைப்பாடை நம்மால் உறுதியாக எடுக்க முடியாது அப்போ பரலோகப் பிராப்தி சொர்க்கலோகப் பிராப்தி அடைய வேண்டுமென்றால் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய அனைத்து உடைமைகளையும் தானமாக கொடுக்க வேண்டும் சொல்கிறதே வேதம் நம்மளை சரியாக வளர்த்து விடுது இப்படிதா இவன் தன்னுடைய அனைத்தையும் இவ்வுலகத்தில் தியாகம் பண்ணினாலே இவன் குவாலிஃபைடு எதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு அவன் தயாராகிடுவான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உடமையெல்லாம் தியாகம் செய்த ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பற்ற நிலைக்கு கட்டாயம் போயிடும் அவன் சொர்கலோக பிராப்தி அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் எதுவாக ஆகிடுவான் ஒரு மற்றற்ற துறவியாக ஒரு தியாகியாக மாறிடுவான் அவனுடைய மன்னர்களை மாறி போய்விடும் என்ப அந்த பயிற்சியை கொடுப்பதற்கு தான் இந்த மாதிரி வேள்விகளில் என்ன பண்ண சொல்லிடுது உன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து கூட உனக்கு சொர்கலோக பிராப்தி கிடைக்கும் சொன்னது அவன் அதை எப்படி எடுத்துட்டான் ரூல்ஸை ரூல்ஸாகவே எடுத்துக்கிட்டு அதுக்குரிய சட்ட நுணுக்கங்களை லாயரெல்லாம் வச்சு பார்த்து ஆடிட்டரெல்லாம் வச்சு பார்த்து லூப்போவில் கண்டுபிடிச்சி இவருடைய செல்வங்களை தியா தியாகம் பண்ணேன் இன்றைக்கி நம்ம அரசியல்வாதிகள் வந்து சொத்துக்கணக்கெல்லாம் காமிக்க சொல்கிறாங்கல்ல அவங்க சொத்துக்கணக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு காமிப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதுக்கு முன்னாடியே எதாவது சரி பண்ணணுமோ சரி பண்ணிட்டு தான் காமிப்பாங்க அப்போ ஏடனை மமதை அகந்தை உலாருக்கே இகபர விவகாரம் விவகாரம் இருக்கணும் இருக்கணும் ரெண்டுலையுமே ஆசைப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாது இவ்வுலக வாழ்க்கை குழப்பிக் கொள்ளக்கூடாது வீடு அனுபவம் எனும் இச்சை உலாருக்கே வித்தை படிப்பதெல்லாம் இன்னொருத்தருக்கார் இந்த அஞ்ஞானத்தில் இருந்து சற்றே வெளியே வந்து சான்றோர்கள் சென்ற பாதையை கொஞ்சம் ஆராய்ந்து வார்த்து உலகியல் வாழ்வையை சற்றே பகுத்தறிவு ஒன்று ஆராய்ந்து பார்த்து அந்த உலகியல் வாழ்வில் எல்லாம் அனித்தியமாக இருக்கிறதே சான்றோர்கள் சொல்லுகிறார்கள் நித்திய பொருள் ஒன்று இருக்கிறது என்று அந்த நித்திய வஸ்துவை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி இகலோகமும் அனித்தியம் பரலோகமும் அனித்தியம் என்று ஒரு முடிவெடுத்து சமத குணங்களை வளர்த்து கொண்டு முக்தியை செய்கிறார் முக்தியை விரும்பும் இச்சை வம் எனும் இச்சை உலார்க்கே வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகும் தொழிலால் பலர் உண்டோ பரிபூரணம் ஆனார் அப்ப அந்த வீடு அனுகுபம் எனும் இச்சை கொண்டு நிறைய சாதனைகளை செய்கிறார் ஆத்ம சாதனைகளை செய்கிறார் அந்த ஆத்ம சாதனைடைய விளைவு அவர் ஞானம் ஜீவன் முக்த ஞானி ஆகிவிடுகிறார் அந்த ஜீவன் முக்தி ஆன பின்னால பாடல் மிகும் தொழில் தேவையில்லை பாடல் மிகுந்த தொழில்னா ஆத்ம சாதனைகளுக்காக செய்யக்கூடிய கருமங்கள் அதெல்லாம் எப்ப தேவையில்லை அந்த நிலை பரிபூரண நிலை அடைந்து விட்டால் அதுவும் தேவையில்லை அப்ப ஜீவன் முக்த ஞானிக்கு என்ன கிடையாதுன்னு பாடல் மிகவும் தொழிலால் பலனுண்டோ அப்படின்னா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்கள் இந்த சாதனை தொழில்களில் ஈடுபட மாட்டார்கள் இகவர விவகாரங்களில் ஈடுபட மாட்டார்கள் மேலே உள்ள ரெண்டாக தானே அவித்தை வசத்துருபவன் இகவர விவகாரங்களில் ஈடுபடுவான் அது அவங்களுக்கு கிடையாது ஏடனை மமதை அகந்தை கிடையாது அப்புறம் என்னது வீடு அணுகுவோம் எனும் இச்சை அந்த இச்சை முற்று பெற்றுச்சுல அதனால் என்னது வித்தை வித்தை படிப்பது கிடையாது வித்தை படிப்பது செய்யும் பொழுது பாடம் செய்யும் தொழில் அதுவும் கிடையாது அவர்கள் கர்மத்தில் ஈடுபட மாட்டார்கள் மாட்டார்கள் மாட்டார்கள் இது குருநாதக் விடையை தெளிவுபடுத்திவிட்டார் குரவர் நீர் கூறின வழிவக்கும் பரமுடன் ஈகமும் இழந்தவரன்றோ பழகு வர்மை ஞானம் மீண்ட முயற்சியில் மீண்டவரதையினி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே ஒரு குரூப் சேர்ந்து பிடிக்கலாம் குரவர் சிகாமணியே கேள் நீர் கூறின வழிவகுக்கும் பரமுறிகும் இழந்தவரன்றோ பழகுவயறியில் மீண்டவர் வேண்டுவரோ வேண்டா சிரவண மணநாதிகள் வேண்டாவோ சித்தமுறை திடவே இந்த சீடன் உடுங்குபிடியான சீடனா இருக்கிறான் திரும்பியும் அதே டாபிக்ல போய் நின்றார் அது சரிங்க சாமி நீர் கூறின வழி ஒக்கும் நீங்க சொன்னது நான் ஒத்துக்கிறேன் பெரிய சாமி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் எந்த மறுப்பும் எனக்கு இல்லை கருத்து வேறுபாடுகளும் இல்லை குறவர் சிகாமணியே இது ஆச்சரியம் என்னென்னா கைவல்லியத்தில் குருநாதனை ரொம்ப புகழ்ந்து பாடுறாருன்னு சொன்னால் அடுத்த கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ரொம்ப ஆமாம் நுட்பமான கேள்வியாக கேட்டு அவரை மாதிரி வரும் இப்போ குறவர் சிகாமணியே அப்படின்ட்டார் குறவர்களுக்கெல்லாம் கலை சிறந்த போன்றவனே அப்படின்ட்டார் கேளிர் நீர் கூறின வழிவோக்கு நீங்கள் முதல்ல சொன்னீங்களே பாடல் மிகும் தொழிலால் பழனுண்டோ பரிபூர்ண பரிபூரணமானவர்களுக்கு சாதனை தொழில்கள் கூட கிடையாது என்று சொன்னீர்கள் பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ பழகுவர் மெய்ஞானம் இப்போ இகவர விவகாரங்கள் யாருக்கு உண்டுன்னு படித்தோம் அவித்தை வசத்துருபவர்களுக்கு போன பாட்டை நோட் பண்ணிக்கிட்டே இதில் ஃபாலோ பண்ணணும் என்ன சொல்லியிருக்கு அவித்தை வசத்துருநாள் ஏடனை மமதை அகந்தை உலார்க்கே இகவர விவகாரம் இங்க பரமுடன் மிகவும் இழந்தவரன்றோ பழகுவருமை ஞானம் இப்ப இக பரலோக பிராப்தி வேண்டாம் என்று முடிவு செய்தவன் தான் அதிகாரியாக வருகிறான் வைராக்கியம் பெறுகிறான் என்ன இக அமுத்திர பலபோக விராக அப்படின்னு சொல்லு வைராகியம் என்றால் என்னன்னா இக அமுத்திர பல போக விராக மத்திய இகவரங்கள் வருபோகங்களில் நிராசை அப்ப பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ பழகுவர் டெங்கானம் அபியாசிகளாக இருக்கிறார் அதிகாரிகளாக இருந் மொமுட்சுக்களாக இருந்து அதிகாரிகளாக இருந்து சாரி அதிகாரிகளாக இருந்து மொமுட்சுக்களாக இருந்து அபியாசிகளாக ஆகிறார்கள் அவங்க தொடர்ந்து அந்த சாதனை திசையில் எனது ஆத்மவிசாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்னது சாதனை திசை சிரவணம் மனநம் நிதித்தியாசம் விரவு முயற்சியின் மீண்டவர் அதையினி வேண்டுவரோ வேண்டார் அப்ப இனி அந்த முயற்சியில அவர்கள் மீண்டும் இறங்குவார்களா மெய்ஞானம் அடைந்தவுடன் அதில் அவர்கள் இறங்குவார்களா இறங்க மாட்டார்கள் அவர்களுக்கு இனி அது தேவையில்லை செய்ய வேண்டாமா ஆமா சிரவண மரணாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே அப்ப அவர்களுடைய மனதிலே இது என்ன சொன்னா மெய்ஞானம் இந்த கடைசி வரீர்கள பாடல் மிகவும் தொழிலால் பலருண்டோ பரிபூர்ணமான உள்ளவர்களுக்கு அதாவது அதிகாரிகளாக முமூட்சுக்களாக அபியாசிகளாக இருக்கும் போதுதான் என்ன தேவைப்படுது சிரவண மன்னநாதிகள் தேவைப்படுது ஜீவன்முத்த நிலை அடைந்த பரிபூர்ணமான அடைந்த ஒருவர் விரவு முயற்சியின் மீண்டு அவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் அவர்களுக்கு இனி அது தேவையில்லை அவர்கள் அதை அடைந்து விட்டார்கள் சிறவண வனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்துடவை சிரவண வனநாதி யாருக்கும் உண்டு அபியாசம் செய்பவருக்கும் உண்டு இப்ப சாமி கடைசியில என்ன சொல்லி முடிச்சாரு ஐயனே எனது நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும்கானேன் திருவடி போற்றி போற்றின் சொன்ன அதுக்கு என்ன சொன்னார் சாமி பதில் என்ன சொன்னார் சிட்டன் இவ்வாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என கிருபையோடு அருளைச் செய்வார் என்ன செஞ்சாராம் துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொருபயான நெட்டனாயிருக்கி ஈதையை நீ செய்யும் உதவியாகும் சந்தேகம் விபரீதம் என்ற துட்டமான தடைகள் நீங்குவதற்காக சிரவண மனநிதி செய்து கொண்டிரு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் செய்து கொண்டிரு அப்படின்னு சொன்னாரே இப்ப சிரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைக்கணதை நீங்க தான் சாமி முதல்ல சொன்னீங்க இனி இந்த விதேக முக்தி பரியந்தம் இதை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா அப்படின்னு திரும்ப இவங்கதான் போயிருக்காரு இப்போ சிரமணம் பண்ணி ஜீவன் முக்தர்கள் செய்வார்களா செய்ய மாட்டார்களா அதான் அப்ப கேள்வி இது கிளர் மகனே தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனே சிந்தித்தலின் முயல்வார் சில சந்தேகங்களுடலில் நிற்பார் விபரீதப்பை தீராவாதனையோர் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவதொன்றுண்டோ ஒரு சாமி இன்னொரு மூணு கூறு போடுற யாருக்கு கேட்டல் யாருக்கு சிந்தித்தல் யாருக்கு தெளிதல் என்ன சொல்லிட்டாரு வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ ஒன்று இல்லை இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கிளறு மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்டல் செய்ய கடனை சிந்தித்தலின் சிலர் சந்தேகங்களுட் நிற்பார் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவர் ஒன்று யாருக்கு கேட்டல் அதாவது மெய்ப்பொருள் என்ற ஒன்று இருக்கிறது அந்த மெய்ப்பொருள் நிச்சயமான பொருள் அது எங்கே இருக்கிறது அதை அடைந்தால் நமக்கு என்ன கிடையாது இனிமேல தேடுதல் வேட்கை இருக்காது அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு தத்துவம் அறியார் அவர்களுக்கு தான் சிரவணம் செய்ய வேண்டும் சாதாரண அஞ்ஞானி நிலையில இருந்து அதிகாரியாக வரும் நித்திய அனித்தியங்கள் நிணயம் தெரிவிவேகம் அவருக்கு விவே விவேகம் கைகூடும் பொழுது நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம தத்யதிலித்தம் சர்வம் அனைத்தியம் நித்திய பொருள் ஒன்று அது பிரம்மம் மற்ற அனைத்தும் என்னது மற்ற அனைத்துமே பிரம்மம் அல்ல மற்ற அனைத்தும் நிலையில்லாதவை அப்படின்ற அந்த தெளிவு வந்தவுடனே அந்த நிலையான பொருள் எது அப்படின்ற கேள்வி கேட்டு அவருக்கு தான் தத்துவம் பாடம் போதம் செய்யப்படுகிறது அந்த முதல் பாடமே தத்துவ போதம்னே வச்சிருக்காங்க அது நீயாக இருக்கிறாய் என்று உணர்த்தக்கூடிய பாடத்துக்கே தத்துவ போதம்னு பேர் அந்த பாடம் யாருக்கப்ப அதிகாரியாக வரக்கூடிய நூதன விவேகியாக வரக்கூடியவருக்கு தத்துவம் அவருக்கு கேட்டல் செயக்கடனே அவர் அந்த பாடத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் நீ அதுவாக இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் நீ அது அல்ல நீ அது அல்ல என்று என்ன பண்ணிக்கிறான் கேட்டல் செயக்கடனே தளர்வரும் சிந்தித்தலின் முயல்வார் சிலர் சந்தேகங்கள் உடார் தளர்வருனா கொஞ்சம் கூட சளிப்பில்லாமல் மனத்தளர்ச்சி இல்லாமல் சிந்தித்தலின் முயல்வார் அப்படி சிரவணம் செய்த நீ அதுவாக இருக்கிறாய் என்பதை பத சோதனங்கள் ஆராய்ச்சிகளை செய்து செய்து செய்து கேள்விகளை எழுப்பி சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொண்டிருப்பார்கள் யாரு யாரு சிந்தித்தல் கடன்களை செய்யக்கூடியவர்கள் அவங்க அபியாசி அவங்க அபியாசி முதல்ல அதிகாரி அப்புறம் சூழ்ச்சுங்க அடுத்ததுக்கு அபியாசி வச்சு இதுக்கு முமுக் சூழ்நில தெளிதலில் நிற்பார் விபரீதப்பை இப்ப நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு அந்த பாடம் புரிஞ்சு போச்சு சந்தேகம் நீங்கி போச்சு ஆனா அது எதுக்கு வரல இன்னும் அந்த பயம் பேய் இருக்குன்ற பயம் இன்னும் போகல அங்க பேய் இல்லைன்றது தெளிவாயிருச்சு ஆனா பலகாலம் அங்க பேய் இருக்கதா பயந்துட்டு இருந்தோமே அந்த பயம் இன்னும் என்ன ஆகல இன்னும் போகல நான் இந்த தூள சரீரம் நான் தான் அப்படின்ற பாவனை இயல்பா இருக்கு இதுக்கு ஒரு லேசா ஏதாவதுன்னா உடனடியே அதுக்கு வேண்டியதுகளை கவனிக்கிறோம் இல்லையா இது நான் என்ற பாவனை இன்னும் என்ன ஆகல மாறவில்லை பழகிட்ட பழகிட்டோம் ஆனா தெளிவா புரிஞ்சிருச்சு நான் அல்ல சுக்கும சரீரம் நான் அல்ல காரண சரீரம் நான் அல்ல அதுல எப்படி இருக்கிறோம் அது தெளித ஆனா விவரப்பை என்ன என்ன ஆகல போகல இனி அறிவுக்கு இன்னும் புதுசா பாடம் தேவையில்லை படிச்சாச்சு ஆனா காத்திருக்கணும் நிதித்யாசனம் என்பது என்னவென்றால் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணம் இடைவிடாமல் தொடர்ந்து நிறுத்தப்பழகுவது நம்மளுடைய கர்ம பிரவர்த்திகள் எது இருந்தாலும் சரி அதுல எல்லாத்தையும் எந்த ஒரு எண்ணத்தை கொண்டு கூட்டிகிட்டே இருக்கணும் நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் சச்சி ஆனந்த பிரம்மமாக இருக்கிறேன் நான் சைத்தன்ய சொரூபாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்து என்ன ஒரு எண்ணம் இடைபடாது தொடர்ந்து வைக்க முயற்சி செய்வது இடை உற்றும் இதனால விபரீதத்தை இருக்கிறதுனால விபரீதம்னு எனது அப்படியே தலைகீழா புரிஞ்சுக்கிற சமஷ்டி இங்க நான் எதுவா புரிஞ்சுக்கிறேன் எஷ்டியா புரிஞ்சுக்கிறேன் இந்த ஒரு உடம்பை மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் இதனைத்தும் நான் என்னை தவிர வேறொன்றும் இல்லை என்ற பாவனை இன்னும் அனுபவத்திற்கு வரல புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அனுபவத்திற்கு வரல அது தீராது இருக்கிறதுக்கு பேர் விபரீதத்தை அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெளிதலில் நிற்கிறார் நிதித்தியாசனமும் செய்து கொண்டிருக்கிறார் அப்புறம் அவர்களுக்கு என்ன செய்யணும் அவர்களுக்கு அபியாசி அப்படின்னு வச்சுக்கோ அவர்களுக்கு என்ன பண்ணணும் அபியாசி முதல்ல என்னது அதிகாரி முமுட்சு அப்புறம் அபியாசி வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்றுண்டோ இங்கே தெளிதலில் சந்தேகம் கிடையாது நல்லா ஞாபகிக்கணும் தெளிதல் சந்தேகம் தெளிதல் முதலே முடிஞ்சிருது தெளிதலில் என்ன வேலை மட்டும்தான் உண்டு வெயிட் பண்ணணும் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை அந்த அந்த ஞான அணையாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் விசிறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது அந்த ஞானக்கணல் பற்றிவிட்டது என்றால் எங்கே போயிடும் சமாதிக்கு உள்ளே போயிடும் அதுவரைக்கும் காத்திருக்கணும் அது அதுக்குதான் விபரீதை இனி ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் நிர்வீக்பு சமாதி அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஆகாயம் போல எனது எல்லையற்று பிரிக்க கண்டப்படுத்த முடியாது உருவங்களை கடந்து நாமரூபங்களை கடந்து வெளி உருவாய் அறிவாய் சைதன்யமாத்திரமாக பிரஜானம் மாத்திரமாக சாட்சி மாத்திரமாக நிறைவாயின நிறைந்து விட்டது அவர்களை பொறுத்தளவில் என்னது எவ்ரி திங் ரிஜெக்ட் நத்திங் அவர்கள் அனைத்துமாக இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் அவர்களுக்கு வேறானதாக இல்லை அனைத்தும் தானாக மாறிவிட்டார்கள் வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்றுண்டோ அவர்களுக்கு இனி தனக்கு வேறான ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அதை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்யலாம் அல்லது அதை வேண்டாம் என்று தள்ளி வைக்கலாம் இப்படி அல்லது அது தனக்கு ஏதாவது தீங்கு உடைத்துடுமோ என்ற பயம் ஏற்படலாம் தனக்கு அந்நியமாக ஏதோன்றும் இல்லாததனால் இந்த உலகம் அவர்களுக்கு எப்படி இருக்குது வேறாக தோன்றவில்லை தன் தானாகவே தோன்றுகிறது அப்ப அவர்களுக்கு என்ன கிடையாது சிரவணம் கிடையாது மனநம் கிடையாது நிதித்தியாசனம் கிடையாது அப்ப சாமி என்ன சொல்ல வர்றாங்க அவர் கேட்ட கேள்விக்கு இப்ப என்ன பதில் சொல்ல வர்றாங்க சாமி சித் சிரவண வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே யாரு ஒரு ஜீவன் ஞானிக்கு சிரவண மனநாதிகள் செய்யணுமா செய்யக்கூடாதன சாமி என்ன சொல்றாரு வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்று உண்டோ அவர்களுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னா அப்ப விடுவார்னு நினைக்கிறீங்களா சிசியர் இதோட விட்டுவார் நினைக்கிறீங்களா ஆமா ஐயா கேளிர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போலே செய்யா அணின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ விபரீதங்கள் அவர்க்கு போயின என்றீரே மியாம் நியாம் விசாரம் இது அன்றே வெளியா உரையீரே நம்ம படிக்கிறோம் ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் ஐயா நிகழ் செய்யா நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யான் விபரீதங்கள் அவர்க்கு என்றீரே மெய்யான் பிரம்ம இது அன்றே வெளியா என்ன கிருஷ்ண பரமாத்மா பாரதம் பாரத என்ன பண்ணிட்டு இருந்தாரு தேரோட்டி போஸ்டிங்க வாங்கிட்டாரு வசதியான போஸ்டிங் தேரோட்டி போஸ்டிங்னா ஆயுதம் கொடுத்து சண்டை போடக்கூடாது அவருக்கு என்ன வேலைன்னு சொல்றத கேட்டு ரதத்தை செலுத்தணும் குதிரைகளை செலுத்தணும் அவ்வளவுதான் என்னுடைய ரதத்தை கொண்டு போய் ரெண்டு படைகளுக்கு மத்தியில நிறுத்து அப்படின்னாராவா மே ரதம் ஸ்தாப்பயன் ரதம் ஸ்தாப்பய மேச்சூத அப்படின்னாராம் யார் சொன்னது அர்ஜுனனுக்கு அவ்வளவு கிருஷ்ண பரமாத்மாவை தன்னுடைய வேலையாளாக நினைக்கல அன்னைக்கு என்னவோ அந்த அந்த ரதத்தில் மேலே தேறி உட்கார்ந்தவொன்னே அவருக்கு நான் எஜமான இவன் தேரவட்டிதான நினச்சிட்டா போல் இருக்கு ஒரு க்ஷணம் நினைச்சதுக்கு பெரிய பிரச்சனை உண்டு கொண்டு போய் எங்கே நிறுத்திட்டார் இவர் சௌகரியமாக வேற எங்கேயாவது நிறுத்திருக்கலாம் யாருக்கு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டார் பீஷ்மரும் துரோணரும் திருவரும் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே கொண்டு ஏற்கனவே அவருக்கு பெரியவங்களை பார்த்தா வணங்கிய வளர்க்கப்பட்டவங்க பஞ்ச பாண்டவர்கள் குந்தி தேவி அப்படிதான் வளர்த்துருக்கா பிராட தேசத்துல பா பாண்டவர்களை கண்டுபிடிச்ச உடனே பிராட தன்னுடைய படைகளை வைத்து ஒரு தடவை சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு டெம்பரரியா வெற்றி அடைஞ்சிட்டான் இரண்டாவது தடவையும் போருக்கு திரியோதரன் ஆட்களை போறார் பெரிய அளவுல படைகளை திரட்டிட்டு போறார் இந்த முதல்ல வெற்றி கொண்ட விழாவை விரால தேசரத்தன் கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்தில் இப்போ அடுத்த படைகள் வந்துடுச்சு தகவல் வந்தவுடனே விழாவை கொண்டாடுறதா சண்டைக்கு போகிறதா அப்படின்ற ஒரு கலக்கத்தில் இருக்கிற சமயம் அவருக்கு கூட மதியூகியாக தர்மராஜன் இருந்தவர் என்ன சொல்லிட்டார் உங்கள் உத்தரகுமாரனை அனுப்பிச்சிடலாம் உத்தரகுமாரன் அவ்வளோ போரில் அவ்வளோ கை தேர்ந்தவன் அல்ல சின்ன பையன்தான இளவரசன இல்லை கூட பிருகன் நலை அந்த அழியாக இருக்காளே அவ்வளோ அனுப்பிச்சிருங்க அப்படின்னா அப்படின்னா இப்படி சொன்ன உடனே அவருக்கு கொண்டாட்ட மயக்கத்துல சரி அவன் சொல்றத கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உத்தரகுமாரன் அனுப்பிச்சு அந்த ரதம் செலுத்துவதற்கு கூட முருகன்களையும் சேர்த்த அனுப்பிச்சா அந்த யுத்த காலத்துக்கு வெளியே வந்து இவன் ரெண்டு பேர் மட்டும்தான் வர்றாங்க காலத்துல வந்து பார்த்தா பெரிய பெரிய ஆளுகளா இருக்கிறத பார்த்துட்டு அதுவும் துரியோகனுடைய கொடி பறக்கிறத பார்க்கறாரு பீஷ்மாச்சாரியாரெல்லாம் இருக்காருன்னு பார்த்தோடனே தூரத்துல இருந்து பார்த்தாலே எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தொடர் அடங்கி இருக்கு அப்படியே இறங்கி ஓட ஆரம்பிச்சு ரதத்தை விட்டு இறங்கி ஓட ஆரம்பித்தோடனே முருகன் அலை அர்ஜுனன் அவனை பிடிச்சி எழுத்து கொண்டு வந்து தேரில் நிறுத்தி உனக்கு தேரோட்டை தெரியுமாண்ணா ஓ தேரோட்டை தெரியும் நீ தேர நீ செலுத்து நான் இந்த யுத்தத்தை பார்த்துக்கிறேன் அது உன்னால் எப்படி முடியுமா பார்த்துக்கிறேன்னு ரதத்தை திருப்பி எடுத்துக்கொண்டு போய் சுடுகாட்டு பக்கத்தில் வச்சு அந்த மரப்பொந்தில் மேலே கை விட்டு எடு அங்கே என்ன இருக்குண்ணா கை விட்டு எடுத்தால் பாம்பு தான் தெரியுது அவனுக்கு பயமாக இருக்குது இவன் இவன் பார்க்குறப்ப பாம்பாக தெரியுது அப்படி ஒரு மந்திரங்களை சொல்லி போட்டு வச்சிருக்காங்க இல்லை எடு தைரியமாக எடுன்னா என்ன என்ன வருது காண்டீபம் வருது காண்டீவம் அது அர்ஜுனனுடைய இதுதான் எடு அப்படின்னு எடுத்து கொண்டு போய் அவனுடைய இதை மாற்றி நின்ன உடனே அவனை அவனோட பார்த்தாலே அவ்வளோ வசீகரமான நகை இது வரைக்கும் அவனை அழியாதான் எடுத்து ரதத்தை செலு செலுத்த சொல்றான் நின்ன உடனே இந்த முதல் அம்பு என்ன பண்றான்னு தெரியுமா அர்ஜுனா எடுத்தோன்னு மாங்கு மாங்கன்னு சண்டைக்கு போற ஆள் கிடையாது முதல்ல ஒரு அம்பு பீஷ்மருடைய பாதத்திற்கு போடுறான் பீஷ்மர் தன்னை எறியாமல் எனது ஆசீர்வாதம் பண்ற என்னது தீர்காயுஷ்மான் பவான்றார் என்ன திரோணாச்சாரியாருக்கு அதே மாதிரி ஒரு அம்பு போடுறான் அவரும் சொல்லார் தீர்காயுஷ்மான் பவான் இதை நோட் பண்ண கர்ணனுக்கு தாங்க முடியல இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு எதிராளி அம்பு போடுறான் இங்கே இருக்கிறவன் நீ கொல்லாண்டு வாழ்க்கைன்னு வாழ்த்துறா என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே சண்டை போட வந்தீங்களா அவனை வாழ்த்த வந்தீங்களான்னு அவன் கரைச்சல் பண்ணிட்டு களத்தை விட்டு என்னை கிளம்புறேன்னு சண்டைக்கு போகிறான் துரிய பவன கையில் காலை வந்துடையே அவங்க பெரிய ஆளுங்க அவங்க யுத்தத்தை சமாளிப்பாங்கன்னு கூப்பிட்டு வந்த நீ அவங்கள பூந்து குழப்பிடாத கொஞ்சம் பொறுத்துக்கூடா எனக்காண்டி கொஞ்சம் பொறுத்துக்கூடான்னு கெஞ்சி கதறி இவங்களையும் சத்தம் போட்டு அவனையும் சத்தம் போட்டு யுத்தத்தை நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்போ இந்த அர்ஜுனனுடைய அந்த வலிமை என்னன்னா எதிராளிகளிடத்துலேருந்து தனக்கு என்ன பேரை சம்பாரிச்சுக்கிறான் நல்ல பேரை சம்பாரித்த உடனே துரியோதனன் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான் உங்களுக்கெல்லாம் மனசு போரா பாண்டவர்கிட்ட இருக்குது உடம்பு மட்டும் நீங்கள் இங்கே இருக்குது எனக்கு நீங்கள் வெற்றியை தேடித்தருவீங்கன்னு நான் நம்பவே இல்லை என் கர்ணனை நம்பியிருக்கேன்னு சொல்லிட்டான் அது அவன் சொன்ன வார்த்தை அவன் சொன்ன வார்த்தை அப்படியே தான் பழித்து போச்சு அவருடைய வனமெல்லாம் யார்கிட்ட இருக்கு பாண்டவர்கள் இது போலத்தான் அர்ஜுனனுக்கும் அந்த பெரியவர்களை பார்த்த உடனே அவர்களை பணிய வேண்டும் என்ற இயல்பு இது கர்ணன் கிருஷ்ண பரமாத்மா நல்லா நோட் பண்ணி வச்சு எங்க சேர்த்துட்டாரு பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னிலையில சேர்த்த உடனே அவர்களை வணங்குவதான் தோன்றுகிறது அவர்களை எதிரியாக யுத்தம் செய்ய தோன்றவில்லை அதுக்கு நடந்த குழப்பம்தான் அர்ஜுன விஷாத முதல் முதல்ல அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட குழப்பம் வாழ்க்கை சூழலிலும் நாம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் அர்ஜுனனாக இருந்து கொண்டு நம்முடைய அந்த நான் எனது ஏடனைகள் எனது மமதை அகங்காரம் எல்லாம் இருக்கில்லை எல்லாம் இதுகளோடு என்ன செய்யறதுன்னு தெரியாம நாம் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறோம் அப்ப தெளிவு கிடைக்க வேண்டும் இந்த வேதாந்த சிரவணம் அதை தெளிவுபடுத்திவிடும் அந்த வேதாந்த சிரவணத்தை பயிற் வாழ்க்கையில பயிற்றுவிக்க வேண்டும் என்றால் கீதை அதை இன்னும் தெளிவுபடுத்தி கொடுக்க வாழ்க்கை என்ற போர்க்களத்தை மிக சிறப்பாக எதிர்கொண்டு முக்தி என்ற வெற்றியை நம்மால் அடைய முடியும் ஐயா கேளீர் தத்துவானியும் அஞ்ஞானிகள் போலே செய்யாது என்றேன் கிருஷ்ண பரமாத்மா அந்த பாத்திரத்தை எடுத்தாரே தேரோட்டி பாத்திரத்தை எடுத்தார் எடுத்து அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு சொல்றாங்க ஒரு தேரோட்டி என்ன வேலை செய்யணும்னா எஜமான போர் முடிஞ்ச உடனே இல்லை இப்போ போர்க்களத்துக்கு செல்லும் பொழுது எஜமானனை அலங்காரம் செய்து அவனை ரதத்து கார்க இதை திறந்து விடுறாங்க பார்த்தீங்களா அது அன்றைக்கி முடிஞ்சிருக்கு தேரோட்டி வந்து தேரனுடைய இந்த கதவை திறந்து விடணும் எஜமானன் ஏறி உட்கார்ந்த உடனே தேர் கதவை சாத்தி விடணும் திரும்ப யுத்தம் முடிஞ்சு திரும்ப போகிறப்ப இறங்குறப்பையும் அதை போல் விட்டு கை பிடிச்சி இறக்கி விடணும் இதெல்லாம் செய்யணும் இந்த வேலை யார் செஞ்சாலாம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குதிரைகளுக்கெல்லாம் இரவு முழுதும் அதுக்கு வேண்டிய வேவு ஒத்தடம் எல்லாம் கொடுத்து அதுக்கு தீனியெல்லாம் போட்டு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு மறுநாள் யுத்தத்திற்கு அந்த குதிரைகளை தயார்படுத்த வேண்டிய வேலையும் யாருடையது புழுதிமடைந்து வேறு சிந்த அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த வேலைகளை இரவு முழு அது போக போய் கால் பிடிச்சி விட்டு தூங்க வச்சு போர்வை போத்திட்டு வேற வரணும் இந்த மகாராஜ சண்டை போடுறதுக்கு இவனுக்கு எல்லா வழியும் சொல்லி கொடுத்து இவரு அவரை தூங்க வச்சுட்டு அவர் எந்திரிக்கிறதுனால இவரை எதிரிச்சு நின்று அவரை எழுப்பணும் இவ்வளவு வேலை யார் செஞ்சாலாம் ஆனால் பட பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு சர்வ தர்மான் பரித்திய மாவேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷிஷ்யாமி வாசுச்சகம் கவலைப்படாது எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சுட்டா அவன் இப்படித்தான் செய்வான் போல் இருக்கு எல்லா வேலையும் எழுத்து போட்டு யாரே செய்வான் அப்ப அந்த கீதையினுடைய பாடத்துல வர்றப்ப எல்லாம் நான் என்னை நீ சரணடை என்னை நீ சரணடை என் ஒருவனையே நீ சரணடைன்னு சொல்லிட்டு வர்றார் நான் தான் சர்வோஜி பூதன்களிலும் கலந்து இருக்கிறேன் நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் இங்க என்ன வேலை பார்க்கிறான் ஒரு தேரோட்டியினுடைய வேலை என்னவோ அதை பெர்ஃபெக்டா பார்த்துட்டு என்ன சொல்றாரு செய்யானின் அஞ்ஞானிகள் எப்படி இருப்பாங்க ஒரு சாதாரண தேரோட்டி ஆத்ம ஞானம் இல்லாத தேரோட்டி என்ன வேலை பார்ப்பான் நான் செய்கிறேன் நான் நிற்கிறேன் நான் கண்டேன் நான் உண்டேன் நான் சென்றேன் செய்யா நின்றேன்னா செய்கின்றேன் அர்த்தம் நான் செய்கிறேன் நான் கண்டேன் நான் உண்டேன் நான் சென்றேன் இதே ஒரு ஒரு சாதாரண மனிதனைப் போல ஞானிகளும் கர்மங்களில் ஈடுபடுகிறார் ஜனக மகாராஜா அந்த அரண்மனையில் மிதிராபுரி அரண்மனையில் என்ன பண்ணுறாரு ஒரு அரசனுக்குரிய பணிகளை எல்லாம் செய்கிறார் அந்த புறம் இருந்தது அவரும் மக்களை பரிபாலான பண்ணார் எல்லா வேலைகளும் செய்கிறார் கடைசியில் ஆத்ம விசார பாடங்களை படிப்பதற்கு குருநாதர் போய் ஆக்கியவல்லிட்டு போய் படிக்கவும் செய்கிறார் எல்லாம் செய்கிறார் சாதாரண மனிதனை போலத்தான அவரும் இருக்கிறார் பொய்யா விபரீதங்கள் அவருக்கு போயினை என்பீரே அவங்ககிட்ட போய் கேட்டால் சாப்பிட்டீங்களானா சாப்பிட்டேன்னு தான் சொல்கிறாங்க தூங்கினீங்களானா தூங்கிட்டேன்னு சொல்கிறாங்க உடம்பு தூங்கியது இந்த உடம்பு இந்த தூளசேகிரம் சாப்பிட்டது அப்படியேதான் அவங்க சொல்லல சாதாரண மனிதர்களைப் போலத்தான் பேசுகிறார்கள் மெய்யாம் பிரம்ம விசாரம் இது அன்றே இப்படி அவர்களும் நான் கர்த்தா நான் போக்தா நான் ஞாதான்ற ரீதியில்தான் செயல்படுகிறார்கள் எப்படி சாமி அஞ்ஞானிகளையும் ஞானிகளையும் பிரித்தறிவது ஒரு வித்தியாசமும் தெரியலையே அப்படின்றார் விஞ்ஞானிகள் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ எப்படி செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அதே போலத்தான் ரொம்ப பேர் ஆத்ம பயிற்சி செய்து செய்து காரண சரீரத்தை நாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தூங்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா பாட்டில் வேறு இருக்குது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம்னோடனே அப்போ நாம் தூங்காமலே இருக்கிறது பயிற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு தூங்காமல் தூங்காமல் இருந்து பயிற்சி பண்ணி கடைசியில் எந்த நிலைக்கு போயிடுறாங்க மனநிலை பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள் அது மாதிரி தான் சாப்பாடு விஷயத்தில் சாப்பிடாமையே இருந்து உடம்புக்கு எடுத்து கிடைச்சில உடம்புக்கு கவனிக்கிறதுக்கு நான் சமீபத்தில் வடலூரில் எனக்கு வள்ளலா சாதுக்கள் ரொம்ப பேர் தொடர்பில் இருந்தாங்க இருக்கிறாங்க அதில் ஒரு அன்பர் வந்து இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது என்பதை ஒரு ஆத்ம பயிற்சியாக நினைச்சு செய்து கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அவரை காப்பாற்றுறதுக்கு படாத பாடுபட்டுட்டோம் அவரை கஷ்டப்பட்டு சாப்பாடை திரும்ப கொடுத்து அவரை நார்மல் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு புரியுதுங்களா எங்க போய் முடியுது அவங்க அதை எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க சாதாரண நிலையிலே இருப்பது போல வெளி உலகத்திற்கு தென்பட வேண்டும் ஆத்ம பயிற்சியிலே ஆத்ம அபியாசத்திலே செறிவுபட்டவர்களாக பூரணமடைந்தவர்களாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு யாரை சொல்றோம் நமக்கு தெரிஞ்ச பிரம்மஜானிகளாகிய வசிஷ்டராகட்டம் யார் பீஷ்மமா பீஷ்மாச்சாரியார் ஆகட்டும் கிருஷ்ண பரமாத்மா ஆகட்டும் ராமபிரானாகட்டும் எல்லாம் நமக்கு தெரிந்த ஞானிகள் அவர்கள் இருக்கும் காலத்தில் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரவம் எல்லாரும் யார் எல்லோரும் கண் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ரமணம ஞானிகள் அவர்கள் எப்பையும் போல தான் இருந்தார் எப்பையும் போல் நார்மலாக தான் இருந்தான் அப்நார்மலாக காட்டிக்கொள்ளவே இல்லை ராமகிருஷ்ண பரவம்சருக்கு எல்லாம் சாத்தியமாக இருந்தா கூட ஒரு சாதாரண மனிதரை போலத்தான் ஒரு சாதாரண பூசாரி போலத்தான் ஒரு பஜனை பாடக்கூடிய ஒரு அடியவராகத்தான் இருந்தார் சாதாரண இன்னும் ஒரு ஒரு கதை அதுல வரும் இந்த தக்ஷணேஸ்வர காடி கோயிலில் பூஜை செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை அவங்க அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அவருடைய காலத்திலே யாருக்கு பொறுப்பு வந்துருச்சு ஆமாம் இவர் சின்ன வயசில் இவருக்கு அஞ்சு வயசு உள்ள சாரதா அம்மனியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஜெயராமன் பாடி பொண்ணை கொடுத்தப்போனா கூட்டமாக வந்தானே கல்யாணம் பண்ணானே பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க எப்படி அதாவது கல்யாணம்ன்ற ஃபார்மாலிட்டி முடிஞ்சு போச்சு ஆனால் பொண்ணு யார் கஸ்டடியில் இருக்கும் அம்மா அப்பா கஸ்டடியில் இருக்கும் அப்போ அங்கே பொண்ணு அங்கே சொல்லிகிட்டு இருக்குவான் எனக்கு இந்த மாதிரி தட்சிணாசவத்தில் ராமகிருஷ்ணன் ஒருத்தருக்காராம் அவரோட கல்யாணம் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு அங்கே சொல்லிக்கிட்டே இருக்குவான் இங்கே இவர் எனக்கு திருமணம் ஆகிடுச்சுன்ற அந்த நினைப்பே இல்லாமல் இவர் எப்படி இருக்கார் சதா சர்வகாலம் காளி தேவியை கொண்டே இருக்கார் கிட்டத்தட்ட இங்கே வரக்கூடிய பக்தர்களெல்லாம் இவருடைய பக்தியில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் ஒரு பட்டப்பேர் கொடுத்தாங்க இவர் வந்து எது பித்தன் இவர் பைத்தியக்காரருன்ற பட்டத்தை கொடுத்துட்டாங்க இந்த செய்தி எங்கேயும் போயிருக்கு ஜெயராமாடிக்கும் போயிருச்சான் நீ புருஷன்னு சொல்ற உன் புருஷன் அங்கே பைத்தியம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் கடவுளுக்கு சமம் அவர் தெய்வத்துக்கு சமம் என்னுடைய கணவன் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பருவம் எய்த உடனே எல்லாம் கொண்டு வந்து மங்களவார்த்தியங்கள் புலங்க கொண்டு வந்து எங்க விட்டு போறாங்க இங்கே வீட்டுல புருஷன் வீட்டுல ஒன்னும் விட்டு போறான் புருஷன் வீடு கிடையாது கோயிலில் பூசாரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தங்கிறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க அதில் என்ன வசதிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் உள்ளே தங்கலாம் அதிலே சமைச்சிக்கணும் அதிலே சாப்பிட்டுக்கணும் இந்த அம்மாவும் அங்கே ஒன்று விட்டுவிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா பதிவு வரதை அவருடைய அந்த பக்தியும் அது அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியும் ரொம்ப அளவுக்கு என்ன வேணுமோ வரக்கூடிய பக்தர்களுக்கு அம்மனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க மீதி நேரத்தில் அவங்க பாட்ட மந்திர ஜபம் பண்ணிட்டுருப்பாங்க இதுதான் பணி இதில் இது நான் இந்த கதை வந்து எங்க இருக்குன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் என்கிட்ட கேட்ட வேண்டாம் ராமகிருஷ்ணன் அடத்து சுவாமிகளிடத்துல பேசுறப்ப சொன்ன கதை இந்த விஷயம் இதுக்கு வந்து எது அத்தாரிட்டி எது நிரூபணம் பண்றது எதுன்னு என்கிட்ட கேட்ட வருதா இப்ப நான் சொல்ல போற விஷயம் இன்னும் சொல்லலை இல்லை அப்ப ஒரு சமயம் அதாவது இவர் கட்டில் அந்த அறையில் கட்டிலில் படுத்துருப்பார் அந்த அம்மா கீழே படுத்துருப்பாங்க அப்போது அவருக்கு பாதை சேவனம் பண்ணி படுக்க வச்சுட்டு தான் அவங்களும் படுப்பாங்க இவர் இடையிலடையில் எழுந்திரிச்சிடுவார் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிடுவார் வெளியில் ராத்திரிலேயே பூசை பண்ணிட்டுருப்பார் என்னென்னமோ பண்ணுவார் ஒரு நாளும் அந்த அம்மா விகாரமாக அவரை பார்க்கல வெளியில் ஒரு நாள் அவர் எழுந்திரிச்சு கட்டிலில் உட்காந்துருக்காராம் அந்த அம்மாவை தூங்குனம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் இந்த அம்மா எந்திரிச்சிட்டாங்க ரொம்ப ஷாக்காகி எந்திரிச்சிட்டாங்களாம் காலை பிடிச்சிக்கிட்டாங்க சாமி அப்படிதான் நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய இந்த விரதத்துக்கு என்னால் ஒரு காலம் பங்கம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு அதை தன்னுடைய மனைவியுற எண்ணத்துல பார்த்துட்டார் அதுதான் அந்த மாதிரி எந்திரிச்சு பதவி போய் காலை பிடிச்சி வேண்டி ரிக்வஸ்ட் பண்ணாங்களாம் பேசாம தூங்கிட்டாரா இது சொல்றது யாரு சொல்றது என்ற அத்தாரிட்டி கேட்க முடியாது ராமகிருஷ்ண மடத்து சுவாமிகள் நம்மகிட்ட சொல்றாங்க அப்ப யாரு உயர்ந்தவர்கள் இங்க சாதகார தேவியா அவங்க செய்த சாதனைகளை கூட செய்யலை அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய சாதனை அதுலயும் கூட அவரை எதுவாவே பார்த்துட்டாங்க தெய்வமாவே பார்த்துட்டு வர்றாங்க அவர் ஒரு அது ஒரு உரிமை உள்ள மனைவி தான் மனைவியின்னு நினைச்சிட்டார் நினைச்சதுக்கு அந்த நினச்சி ஒன்றும் தொடகவும் இல்லை பேசவும் இல்லை பார்த்துட்டு இருந்திருக்காரு எந்திரிச்சிட்டாங்க அந்த அப்போ அந்த அவருடைய அந்த எண்ணத்தினுடைய அலை கரெக்டாக அவர் அந்த அம்மாவை பாதிக்குதுன்னா அவங்க எந்த அளவில் இருந்திருப்பாங்கன்னு பார்க்கலாம் அப்போ அதோடு அந்த எண்ணத்தை அவர் என்ன பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடியும் இல்லை ஏதோ பிராரப்தவசத்தில் அது ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் தன்னுடைய மனைவி என்ற எண்ணம் அதையும் விட்டு விட்டார் ஆமா காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போ மனத்தில் பட்டார் இப்போ இதை ஒளிவுமறைவெல்லாம் இங்கே பண்ணிக்கிற புரியுதா இதில் வந்து என்ன கிடையாது நான் நான் செய்கிறேன் நான் கண்டேன் நான் உண்டேன் நான் சென்றேன் என்ன இயல்போ அதை இருக்கிறபடி வெளிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய காலத்திற்கு பிரகாரம் பின்னாடியும் கூட சாரதா அம்மையார் ஒரு ஆயிரத்தி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க விவேகானந்தர் காலத்து விவேகானந்தர் ஆயிரத்தி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்திருக்காங்க அத்தனை காலம் வரையிலும் அங்கே இருந்து என்ன பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க வரக்கூடிய அடியவர்களுக்கு சாப்பாடு சமைச்சி போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அவங்க மேலே என்ன அந்த சாதுக்கள் அந்த சன்னியாசியில் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி போடுறது போட்டுட்டு சாமுக்காந்தபம் பண்ணுறோம் வேறு அவருடைய சாதனையில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் எதை அடைந்திருக்கிறார்கள் தெரியுது அவர்கள் பரிபூர்ணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படி இருந்தேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் அவங்க என்ன பண்ணிக்கல வெளிப்படுத்திக்கிறது கூட இல்லை ராமகிருஷ்ணரை ராமகிருஷ்ணராக இருக்க வைத்தது யார் தான் சாரதா தான் அடுத்து அப்ப இந்த வித்தியாசம் அவங்கள்ட்ட ஞானிகளிடத்துல ஒரு வித்தியாசம் சாதாரண மனிதன போலதானே அவர்கள் தென்படுகிறார்கள் அப்படின்றதான் சந்தேகம் பொய்யாம் விபரீதங்கள் அவருக்கு போயினென்றீரே இது என்னுடைய உடம்பு என்ற பாவனைக்கு விபரீத பாவனை என்று பெயர் அது போயிருச்சு அப்படின்னு சொல்றீங்களே அப்படி போகலையே மெய்யாம் பிரம்மவிசாரம் இது அன்றே வெளியா உரையீரே சாமி இந்த விபரீதத்தை போயிருக்கா போபடையா நான் கர்த்தா நான் போக்தா நான் ஞாத்தா என்ற பாவனை போயிருக்கிறதா இல்லையா ஜீவன் முக்த ஞானிகளுக்கு உண்டா பிராக்டிகலா பார்த்தா ஜீவன் முக்த ஞானிகள் நான் கர்த்தா நான் போக்தா நான் ஞாத்தான் தான் சொல்றாங்க இன்னொரு ராமகிருஷ்ண கதையிலேயே ஒரு முஸ்லீம் தொழிலாளிய உணவு ஒருத்தர் அவன் கொஞ்சம் திருட்டு வேலையெல்லாம் பார்ப்பான் போல் இருக்கு நிறைய பேர் சாப்பிட வருவாங்க தினந்தோறும் ரொம்ப பேர் சாப்பிட வருவாங்க எல்லோரும் சாப்பிட சொல்லுவார் ஆனால் அவன் பேர் என்னன்னு தெரில அம்ஜித் அம்ஜித்துன்ற ஒரு ஒரு இஸ்லாமியர் அவன் எங் எங்கெல்லாம் போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு சலப்புகிறதுக்கு இங்கே வந்துடும் அவன்போல் இருக்கு அவனை கண்டாலே அவருக்கு ஆகாது ராமகிருஷ்ணன் இருக்குது அவனுக்கு சோறு போடாதன்னு சொல்ல அப்போ தான் திருந்துவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்டம்மா அதிலே இல்லை அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அவனை திருத்துற வேலையை நீங்கள் பார்த்துங்க நான் எது போட்டுறேன் சோறு போட்டுறேன்னு அவர் அப்படித்தான் சாப்பாடு போட்டுறேன் அப்போ புறத்தாள வேலையில வந்து அவனுக்கு சோறு போட்டுறேன்ட்டு சோறு போட்டு அனுப்பிச்சு விட்ருவான் திருத்துற வேலையை யார் பார்த்துங்க நீங்கள் பார்த்துங்க சோறு போடுற வேலை என்னுடைய வேலைன்னுட்டு சோறு போட்டு விட்டுட்டான் அப்போ வேண்டாம்னு சொல்லி அவர் மறுக்கிறார் பேதம் பார்க்குறாரே அப்போ அவர்களும் சாதாரண மனிதர்களுக்கோடத்தானே இருக்கிறாங்க அப்படி ஞானிகளுடைய வாழ்க்கையில் இது போல் பல நிகழ்ச்சிகள் நடக்கத்தானே செய்யுது ரமண மகர்ஷி அவங்க ரமணாசிரமத்தில் இரவு நேரத்தில் பத்து மணிக்கு லைட் ஆஃப் பண்ணியிருந்தோமா அந்த மேனேஜர் ரமண மகர்ஷியோடைய தம்பியாக அண்ணன் அண்ணன் நினைக்கிறேன் அண்ணன் தான் சர்வாதிகாரி மேனேஜர் தம்பி அவர் தான் மேனேஜர் அவருடைய கண்ட்ரோலுக்கு ஆசிரமம் வந்துருச்சு ஆனால் ரவண மகர்ச்சியை சுற்றி இருக்க பக்தர்கள் கூட்டம் சும்மா விடாது ஏதாவது ஆத்மவிசாரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பத்து மணியானால் லைட் ஆஃப் பண்ணணும் அப்போ பத்து மணி ஆனவன எல்லாம் படுத்துக்குங்க லைட் ஆஃப் பண்ணி படுத்துக்க சர்வாதிகாரி வருவான் அவன் வந்துட்டு போன பின்னாடி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் சத்தங்களாக இருப்பாங்கண்ணா இப்படி எல்லாம் அது வந்து சாதாரண மனிதனைப் போலத்தானே தென்பட்டது அப்படின்னு அப்போது இதை பற்றி கொஞ்சம் வெளிப்படையாக உறுதிபட சொல்லுங்கள் அப்படின்ற கனாவில் கண்டதை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆவாசனுமாக மாய்ந்த தனுடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் தொடரும் இவருக்கு இந்த வேதாந்தத்துல இந்த என்ன கடம் படம் அப்புறம் ரஜு சர்ப்பம் அப்புறம் கனவு இதுகெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பாடத்தை எப்படி வேணாலும் என்ன பண்ணிடலாம் கொண்டு போயிடலாம் இப்போ இவர் ஒரு ஒரு ஆன்சர் ரெடிமேடாக வருடம் இருக்கு சாமி கிட்ட சொன்னால் ஆஃப் ஆயிரும் என்ன ஆன்சர் இருக்கு ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான் மாய்ந்த தனுடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரம் தொடரும் ஓய்ந்த கணா கணா கண்டு முடிஞ்சிருச்சு பழங்கதை ஓதுவன் அந்த கனவுல என்ன கண்டவோ அதை வெளியே வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான் நான் கனவுல அங்க போனேன் நான் இங்க வந்தேன உண்மையில போனானா வந்தானா கனவு என்று யாருக்கு நல்லா தெரியும் கனவுகின்றவனுக்கு தெரியும் அவன் அதை எடுத்து சொல்ற விதத்தை கேட்டு மற்றவங்களும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க உண்மை போல ஆனா கனவுகின்றவனுக்கு தெரியும் அதை நிகழ்ச்சினால ஒன்றும் ஆகப்போவது கிடையாது அவன் அதில் உறுதியாக இருக்கிறான் அது போலத்தான் அஞ்ஞானிகளாக இருக்கும் திசையிலே கனவுலே இருக்கிறார்கள் இப்போ ஞான திசையிலே கனவிலிருந்து விழித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப அஞ்ஞான திசையிலே நடந்த அந்த கனவு விழிப்பிலேயே கொஞ்ச நேரம் அந்த கதை ஓடும் அது சொல்றவனுடைய திறமைய பொறுத்து சிலர் பாத்தீங்கன்னா அதுல வாழு வச்சு கொஞ்சம் நல்ல தலைகளை எல்லாம் வச்சு அழகா செட் பண்ணி அதை ஒரு மணி கூட ஓட்டுவாங்க கனவை அது யாருடைய திறமையை பொறுத்திருக்கு கதை சொல்கிறவனுடைய திறமையை பொறுத்திருக்கு ஓய்ந்த கனாவில் கண்ட வளங்கதை ஓதுவன் வாதனையான வாசனை இந்த இந்த சுகத்தை என்ன சொல்கிறாங்க ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை ஆனந்தத்தை வாசனானந்தம்னும் கைவல்யம் பின்னாடி சொல்லப்போகுது இங்கே கனவையே வாசனையினாலே வெளியே வந்து சொல்கிறாங்க கனவில் ஏற்பட்ட அனுபவங்களை வாசனையினாலே திரும்ப வந்து என்ன சாக்கிரத்திலே வந்து சொல்லுகிறான் அதுபோலவே ஞானியும் அந்த வாசனை எந்த வாசனை அஞ்ஞான தசையிலே தான் யாராக இருந்தாரோ தான் ஒரு அரசனாகவோ தான் ஒரு வியாபாரியாகவோ தான் ஒரு குடும்பஸ்தனாகவோ தான் ஒரு பிச்சைக்காரனாகவோ தான் ஒரு துறவியாகவோ எந்த நிலையில் இருந்தானோ அதை என்ன பண்ணுறான் அந்த வாசனையினாலே திரும்ப அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் அது என்னென்னு கனவு என்பது தெளிவாக தெரியும் அறிவுற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான் ஆத்ம விசாரம் செய்து தன்னை முழுமையாக ஆராய்ச்சி செய்த ஒருவன் அறிவுற்றவன் ஞானம் பெற்றவன் அறிவுற்றவனா ஞானம் அடைந்தவன் பிரம்மஜானம் அடைய பெற்றவன் அப்படி செப்புவன் தான் அஞ்ஞான திசையிலே தான் யாராக இருந்தோம் என்ற கதையை சொல்லிக்கொண்டிருப்பது அவன் ஆபாசனும் ஆகான் அது யாரு கிடையாது இருக்கக்கூடிய சிதாபாசீவன் கிடையாது இப்ப யாரா இருந்து சொல்றான் ஒரு ஞானியாக ஜீவன் முக்த ஞானியாக இருந்து கொண்டு கனவில் கண்டதை வாசனையினாலே சொல்லிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஆ முற்று பெற்றது ஆராய்ச்சியில தெளிவா இருக்கிறான் மாய்ந்த தன் உடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் அப்ப மாந்த தன்னுடல் மாய்ந்த தன்னுடல் என்னது ஏற்கனவே ஒரு உடலை மா மாய்ச்சாச்சு அது தருண சரீரத்தை மாய்த்தாச்சு இப்ப இந்த உடம்பு என்ன பண்ணணும் உடம்பு என்னது கடைசி எதுக்கு போய் சேரணும் ஆமா அதாவது சஞ்சிதம் எல்லாம் அதாவது பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜென்ம விவிதவித்தான் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுற்றுச்சு அது வெந்நீராக்கிருச்சு அது மாய்ந்தது இப்போ ஒரு உடல் இருக்கு அது என்ன உடல் தூளமும் பெரிதான தூளமும் காலக்கால் பிணமாகி விழும் அந்த அது வரையிடும் வேமளவும் உடல் தன் உடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவார் அவனுக்கு அந்த டைட்டில் கொடுக்கப்படத்தான் செய்ய ராஜானா ராஜா என்ற பேர் இருந்துகிட்டேதான் இருக்கும் வியாபாரினா வியாபாரின்ற பேர் இருந்துகிட்டேதான் இருக்கும் இல்லையா நம்மளே சில வீடுகளில் சில பொது இடங்கள்லாம் வந்து டைட்டில் கொடுத்து படம் போடுறாங்கல்ல உதிர் மலர்ந்தது உதிர்ந்தது தோன்றியது மறைந்தது போட்டு போட்டு வைக்கிறோம்ல இது எது கடல் அலை இருக்குல்ல கடல் அலையில் போய் அந்த கடற்கரையில் நிற்கிற ஒருத்த வேலை ஏற்றவன் வேலை இல்லாத வேறு வேலை உனக்கு இல்லை அதனால என்ன பண்றான் நிறைய குச்சிகளை அதுல நிறைய பிளக்கார்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிறது எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கான் ஒரு அலை ஒரு பெரிய அலை வருது அந்த அலை எப்போ அந்த நீர்மட்ட கடல் மட்டத்துலேருந்து அது பெருசாகதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி அதில் என்ன நட்டு வச்சுட்டான் அந்த அலை தோன்றிய அந்த நேரத்தை நாளை எல்லாம் குறிச்சு வச்சுட்டான் இப்போ அந்த பெருசாகி முகடு அதனுடைய மேக்சிமம் முகடு வரும்ல அந்த இடத்த குறித்து வச்சுக்கிட்டான் அதே அதனுடைய சாதனை அது மிக உயர்ந்த விஷயமா போனத அப்புறம் அந்த அலையினுடைய நீளம் அதனுடைய அகலம் அதனுடைய தன்மை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பெரிய குறிப்பை எடுத்துட்டான் அப்புறம் கடைசியில் அந்த அலை மீண்டும் கீழே விழுந்து சரிந்து எதோடதாவது நீர் பரப்போடு ஒன்றாம் நிறைய இடத்த குறிச்சுக்கிட்டான் அலை மறைந்ததுன்னு குறித்து இப்போ இந்த நட்டு இந்த முகம் அந்த எழுதி குறிப்பெடுத்து வச்சானே அதனால் ஏதாவது எதாவது பிரயோஜனம் உண்டா அப்படி தான் இருக்குது அப்படித்தான் இருக்குது நம்ம எழுதி வச்சிருக்க பயலேட்டாக்கள்லாம் அப்படித்தான் இருக்குது அதை அந்த குறிப்புகள் அப்படியே போயிட்டே இருந்தால் நிறைய நம்ம மாண்பு மிக பிரதம அமைச்சர்கள் எல்லாம் என்ன கட்டி வைக்கிறாங்க அங்கங்கே அவர்களுக்கு நினைவுடன் கட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கடல் இருக்கே அதை பார்த்துக்கிட்டே இருக்கு இருங்கடா கட்டி வைங்கடா கட்டி வைங்க ஒரே நிமிஷம் எல்லாம் என்ன ஆகிடும் மொத்தமாக உள்ளே இழுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க ம் இதை எத்தனை சாம்ராஜ்யங்கள் எத்தனை சாம்ராட் அசோகனெல்லாம் எங்கே போனான் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி மக மகா திருமகன்கள்லாம் எங்கே போனாங்க எல்லாம் எங்கே போனாங்க எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க புரியுதா அந்த இதெல்லாம் கடல் அலையில் எழுந்து அடங்குவது போல இல்லாமல் போய்விடக்கூடியது கொஞ்ச நேரம் அது இருக்குது அதை என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு ரொம்பவும் என்ன பண்ணிடுற விட கொடுக்க கூடாது அப்ப இந்த அவனுடைய உடம்பு தாங்குகின்ற வரை இருக்கின்ற வரையிலும் பிராரத்த கர்மத்தை புசிப்பதற்காக தூளசரீரம் இருக்கின்ற காலம் வரையிலும் அவனை என்ன சொல்றாங்க தேவாதி தேவன்றாங்க அவன் மனுஷன்றாங்க இவன் தாயா இப்படி அவனுக்கு ஏதாவது என்ன பண்ணுறாங்க அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வீந்த சிதாபாசன் கோமளவும் விவகாரம் தொடரும் இப்ப வீந்த சிதாபாசன்றது என்ன ஆயிருச்சு அந்த என்ன ஆயிடுச்சு சிதாபாசன்றது ஆல்ரெடி போயிடுச்சு இப்ப எதுவா இருக்குதுன்னா சுத் சுத்த ஜீவன் பிராரத்தத்தை புசித்து முடிக்கிற வரையிலும் அதுக்கு என்ன பேரா சுத்த ஜீவன் எப்படி இந்த காற்றாடியை நிறுத்திய உடன் உடனே அதை நிற்க போகிறது கிடையாது கொஞ்சம் நேரம் ஓடிதான் நிற்கும் அதுபோல் பிரேக் அடித்தா என்ன பண்ண உடனே மாட்டு வண்டியெல்லாம் பிரேக் அடித்தோம்னா உடனே நிற்காது கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும் இன்னைக்கு வேணால் மாடன் வண்டிகள் வந்திருக்கலாம் போல் இருக்கு ட்ரெயினுக்கு பிரேக் அடித்தா உடனே நிற்காது என்ன பண்ண கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும் ஆனால் இப்போ பஸ்ஸுகளுக்கெல்லாம் அப்படிலாம் வந்திருக்கும் போல் இருக்குது நாலு சக்கரத்துக்கும் பிரேக்கா உடனே நின்றுவான் சடன் பிரேக் வந்திருக்கான் அப்படிங்க பிறவிகளுக்கு ஒரு பிரார்த்த கர்ம ஜீவன் ஞானி முடிஞ்ச உடனே சடங்குழைக்கு போட்டு அவருடைய லைஃப்பை என்ன பண்ண முடியாது செட்டில்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் டைமாக ஏன்னா இவர் தொடங்கிய பயணம் எப்போ தொடங்கியிருக்காரு இந்த பயணம் பல பல ஜென்மாந்திரங்களா தொடங்கியிருக்காரு எத்தனையோ பயணம் மேற்கொண்டு வந்த மனுஷன் கொஞ்ச காலம் பொறுக்க மாட்டானா ஒரு பத்து இருபது வருஷம் அவருடைய பிராதத்த கர்மம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இருந்துக்கிறார் அது முடிகிற வரைக்கும் வீழ்ந்த சிதாபாசன் அது ஏற்கனவே அந்த சிதாபாசன் என்ன ஆகிட்டான் போயிட்டான் அவன் போம் அளவுன்னா அவன் சுத்த ஜீவனாக இருக்கிறான் ராதத்த கர்மம் முடியும் வரையிலும் விவகாரம் தொடரும் எது இருந்துகிட்டு இருக்கும் இந்த உலக விவகாரங்களில் நான் செய்தேன் நான் கண்டேன் நான் உண்டேன் நான் சென்றேன் அது தொடர்ந்து இருக்கும் அது எது போல என்றால் கனவிலே கண்டதை விழித்தவுடன் அந்த கதைகளை தொடர்ந்து சொல்லுவதைப் போல ஆராய்ச்சி செய்து தன்னை உணர்ந்த ஞானியானவன் அந்த கனவில் கண்டதைப் போல் உண்மையில் நடந்தது போலவே பேசுவார் எல்லாமே ஆனால் அவருக்கு தெளிவாக தெரியும் அது என்னென்ன இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கனவுதான் இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பது தெளிவாக தெரியும் ஆனால் பேசுகிறப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவார் அதை தொடாத இங்கே பேசாத சத்தம் கொண்டாங்க எல்லாம் ஒழுங்காக படிங்க வரற்ற அவர் என்ன பதவி எடுத்திருக்காரோ அந்த பதவிக்குரிய அதிகாரத்தை முழுமையாக செலுத்துவார்கள் அசத்தியம் என்றாலும் விவகாரம் துயரளவோ ஞான சுகந்தருவோ தானா செய்கை தவிரவன் எப்படியோ அன்றோ நன்றாம் பொருந்திடல் வேண்டாவோட்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ ஆனா அப்படின்றார் இந்த சீடருக்கு என்ன இது பண்ணுவான் சாமியை விடுகிற மாதிரி இல்லை ஆனால் போன பாட்டில் எப்படி சொன்னார்னா குரவர் சிகாமணியே கேளிர் நீர் கூறின வழி ஒக்கும்னர் நீங்கள் சொல்கிறீங்க சரியாகத்தான் இருக்கும் சாமின்னு இழுத்துட்டார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆனால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சாமி இருந்தாலும் ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் யானைக்கு இந்த உலக வாழ்க்கை ராகத்த கர்மத்தை அனுபவிக்கும் பொழுது கனவை கண்டதைப் போல இருந்தாலும் அது காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரம் என்ன சொல்லுங்க சாமி விவகாரங்களில் ஈடுபடுறது அது எதைத்தான் தரும் துன்பத்தை தான் தரும் அது இன்ப துன்ப அனுபவங்களை கொண்டு வந்து துன்பம்னு எடுத்தோடனே வெறும் துன்பத்தை மட்டும் சொல்லக்கூடாது துன்பம்ன்றது எதுக்கு எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்ப துன்ப அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய அடுத்த பிறவின்றி தான் அதில் கணக்கு பிறவி துன்பம்ன்றதை எடுத்துக்கணும் இப்போ இவர் ஈடுபடக்கூடிய பிரார்த்த கர்மத்தில் ஒன்று பாவம் அல்லது புண்ணியம் வந்துடும் பாவம் புண்ணியம் வர்றதுனால என்ன வரப்போகுது பிறப்பு இறப்பு என்ற துன்பம் வரப்போகுது அதைத்தான் இவர் சொல்கிறார் எப்போ நானா விவகாரம் செய்வதாலே பிறவித்துயர் வந்து சேரும் தானே சாமி இவர் போய் அக்கௌண்ட்டை இன்னும் க்ளோஸ் பண்ண மாட்டேன்றாரு இன்னும் அக்கௌண்டில் என்ன பண்ணிட்டு தான் இருக்காரு வரவு செலவு வச்சுக்கிட்டுதான் தான் இருக்கிறாரு பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் கையெழுத்து போட்டு அப்ளிகேஷனை கொடுத்து பேங்க்கில் ஒப்படைச்சாச்சு பேங்க் மேனேஜரும் அதை சேங்ஷன் பண்ணணும் சொல்லி சைன் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ்க்கு ப்ராசஸ் ஆயிடுச்சு அந்த நேரம் போய் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு கையில் அந்த லெட்ரு கிடைக்கணும் அது இவர் என்ன பண்ணிட்டு இருக்கு கிடைக்கிற விதேய முக்தி மாதிரி அது வரும் அதுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு எப்ப கையெழுத்து மோட்டு கொடுத்துட்டாரோ அதோட அந்த டிரான்சாக்சன் என்ன ஆயிடுச்சு இப்போ போய் வரவு செலவு பண்ணிட்டு இருக்கிறாருல்ல என்ன சாமி அது நியாயமா இருக்குவான் அப்படின்ற மாதிரி விவகாரம் துய துயர்னா பிறவி துன்பத்தை கொடுக்கும் தானே ஞான சுகம் தருவோம் அவர் அந்த சச்சிதானந்த பிரம்மத்திலே ஆனந்தத்தில் திளைத்தவராக இருக்க முடியாதே சாமி போனால் அன்றோ நன்றாம் நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ அப்போ இவர் என்ன பண்ண விவகாரங்களை ஒழித்து விட்டு நன்றாம் நித்தை பொருந்திடல் வேண்டாவோ என்ன பண்ணிடணும் என் அந்த தன்னுடைய சொரூப நிஷ்டையிலேயே சமாதி அவஸ்தையிலேயே இருக்க வேண்டும் அல்லவா அதில் இருந்தால் மட்டும்தான் என்ன இருக்கும் ஆனந்தம் இருக்கும் அப்புறம் இந்த விவகாரம் ஃபோனால் என்றோ ஃபோனால் என்றோனா பிரார்த்த கர்மத்தின் பலனாக அவர் செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய விவகாரங்கள் போக வேண்டும் அல்லவா அவை போனால்தான் நன்றாம் நிட்டை பொருந்திடல் அப்போ தான் நிஷ்டை இருக்குது விவகாரமும் செயல்படுறது இன்னொன்று செயல்படாமல் இருக்குது ரெண்டும் ஒன்றுக்கு ஒரே இடத்துல இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கா வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்கா செயல்பாடு செய்யும் பொழுது செயலற்ற தன்மை எதிர்பார்க்க முடியாது செயலற்ற தன்மை இருக்கிற இடத்துல செயல்பாடு எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒன்று என்ன என்ன அந்த நிஷ்டையிலேயே அவன் செய்து கொண்டிரு சமாதி அவஸ்தை இல்லை புரிந்தால் புரிந்தால்னா சமாதி அவஸ்தை அபியாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் செய்கை தவறந்தவன் எப்படியோ சாமி அவர் சாமி சொல்கிறார் எனது புரார்த்த கர்மத்தின் அவர் எதுக்கும் போகலை பேசாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு நிஷ்டையிலே இருக்கார் நிஷ்டையில் இருக்கிறாருன்னு சொல்கிறது கூட எதுதான் அவர் தொழில்தானே அதுவும் கூட எது அது ஒரு தொழில்தானே தானா நிட்டை புரிந்தால் நிட்டைன்னு சமாதி அபியாசம் செய்து கொண்டு இருப்பார் என்றால் செய்கை தவிர்த்தவன் எப்படியோ அவரும் ஒரு செயல்தானே செய்து கொண்டிருக்கிறார் விவகாரத்துல ஈடுபடல நிஷ்டையில இருக்கிறான்னு வச்சுக்கிறோம் நிஷ்டையில இருத்தலும் ஒரு செயல்தானே அப்படின்றார் இதுல பிரம்மவித்து ஞானிகளும் அடக்கம் வரண் வரியான் வருட்டு நிலையில் உள்ள யானைகளும் அடக்கம் எல்லாரையும் நாலு பேரை எடுத்துங்க இதுவரைக்கும் பேசிகிட்டு வந்தது யாரும்தான் நினச்சிட்டு இருந்தோம் பிரம்மபுத்தி ஞானிகளை பற்றி தான் பேசிகிட்டு இப்போ யாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு மரியான நிலையில் உள்ளவங்க கூட நிஷ்டையில் இருக்கிறான்னு சொன்னால் அதுவும் ஒரு வேளா வேலைதான சாமி இந்த ராஜா நாட்டு ராஜா வளம் வர்றப்ப கோயிலில் உட்காந்து ஒரு சாது என்ன பண்ணிகிட்ருக்காரு பேசாமல் சும்பாக உட்காந்துகிட்டே இருக்காரு அது பார்த்து அவரோட வம்புக்கு எழுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு இவரால் சும்மா உட்காந்துக்க முடியாமல் போச்சு கடைசியில் அந்த சாதுக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டார் ரெண்டு கவலம் சாப்பாடு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கவலம்னா ஒருக்கு ரெண்டு கவலம் கொடு அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு பெரிய வேலை பார்த்துட்ருக்காருன்ட்டார் அப்போ இது வந்து பெரிய வேலையாகி போச்சு இப்போ வடிவேடு நடிகர் வடிவேடு அந்த ஜோக்கிளர் ஒரு படத்தில் காம்பார் சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறன்னு இங்கே ஒரு கேளியாக கேவலமாக பேசுவாங்க அப்போ நீ சும்மா இருந்து பாடுறா சொல்லி ரொம்ப கெளுத்த அந்த எதிர்த்து பேசின அந்த நபரால் கொஞ்சம் நேரம் கூட என்ன பண்ண முடியாது ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் கூட அவனால் சும்மா இருக்க முடியாது விவகாரம் அவனை வந்து பிச்சு பிடுங்கி எடுக்குது கிடைச்சியில் மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிட்டான் ஓடியே போயிட்டான் அப்போ வேலை இல்லாமல் இருத்தல் என்பது ஒரு பெரிய வேலை வேலை செய்யக்கூடியது போலத்தானே அந்த நிஷ்டையில் தொடர்ந்து இருப்பது என்பது ஒரு தொழில்தானே அப்படின்னா அது எப்படிப்பட்ட தொழில் என்பதும் அடுத்த பாடலில் இன்னும் நல்லா விளக்க போகிறாரு குருவே காண சேர்ந்தை படிக்கிறான் ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றால் ஞானா விவகாரம் ஞான சுகம் தருவோன்றோ நன்றாம் இட்டை பொருந்திடல் வேண்டாவோ தானா இட்டை புரிந்தால் செய்ய தவிர்த்தவன் எப்படியோ ஒன்னும் விவகாரத்தில் ஈடுபடக்கூடாது சரி நிஷ்டையில் ஈடுபடுறாருன்னா அதுவும் ஒரு தொழில்தானே இப்போ தீர்வு என்ன சொல்ல போகிறீங்க சாமி அதை என்ன சொல்கிறாருன்னா பிரம்மஜானம் என்பது கர்மாதீதம் என்று கிடையாதுன்னு போ கேள்வி கேட்டு பார்க்க கர்மத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் பிரம்மஞானிகள் அப்படின்றத என்ன கர்மத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கர்மத்திற்கு உட்பட்டவர்கள்தான் அப்படின்றத அவர் சொல்ல பார்க்குறார் அதை குருவானதை அதை நிரூபிக்கணும் குரு வச்சு இன்னும் அந்த சந்தேகம் தீர்ந்த பாடில் ஆரம்பத்தொடு தீரும் விவகாரம் உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள அன்றோ புரிய பரம்பொருள் ஆணவர் வேறொரு தொழில் செய்வதுமுண்டோ அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆறுடணுவன்றே யாரு தியான பயிற்சி மேற்கொள்ளுகிறோமோ இந்த பாட்டை நல்ல போன பாட்டு இந்த பாட்டு அடுத்த பாட்டு கொஞ்சம் நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும் பெரும்பாலும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் உள்ள தொழிலாகத்தான் போகுது உள்ள தொழிலாகத்தான் போகுது அந்த அதில் உள்ள தொழில்களை செய்ய என்று மறுக்கவில்லை உள்ள தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பிரம்மஜானம் அடையவில்லை என்பதை கொஞ்சம் உறுதியாக பார்த்துக்கணும் உள்ள தொழில் செய்கிறவங்கள ஒரு முயற்சி செய்து சாதனை தொழில் செய்பவர்கள் எதை அடையவில்லை பிரம்ம ஜானத்தை அடையவில்லை சாதனை தொழில் செய்து பிரம்மஞானத்தை அடையவும் முடியாது அப்போ சாதனை தொழில் செய்ய வேண்டாமான் அப்படி சொல்லலை சாதனை தொழில் செய்க ஆனால் அந்த நிறை நிலையை அடையவது என்பது இது அல்ல எது அல்ல இந்த தியான பயிற்சிகள் செய்வது மாத்திரம் அல்ல இந்த விஷயம் படித்து மனதிலே ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொள்ளுகிறமே அது ஏற்படுத்தற்கு பேட் பண்றது பயிற்சிகள் சரியான தியான பயிற்சிகள் செய்து ஆத்ம விசாரம் செய்யப்படுமாயின் சரியாக விளங்கும் இந்த விஷயம் புரியும் தியான பயிற்சிகளே செய்யாத ஒருத்தன் ஆத்ம செய்தால் வெறும் ஒரு நல்ல ஆசிரியனாக மாத்திரம் இருப்பான் நல்ல பாடம் படிச்சு சொல்லுவான் தியான பயிற்சிகளையும் ஒழுங்காக செய்து இந்த ஆத்மவிசாரமும் ஒழுங்காக பயிற்றுவிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன எது எளிதாக இருக்கும் நிறைநிலை என்பது ஜீவன் முக்தி என்பது எளிதாக இருக்கும் அப்போ வெறும் தியான பயிற்சியில் மாத்திரம் செய்துவிட்டு நான் நிறைநிலையை அடைவேன் என்று யாரும் நினைக்க கூடாது அதுக்கு தான் எது எதுக்கு பொறுத்துக்கணும்னு பார்த்துக்கணும் அதுபோல் வெறும் ஆத்மவிசாரம் மாற்றம் செய்து கொண்டு நான் நிறைநிலை அடைந்து விடுவேன் என்பதும் தவறானது அப்போ இதுவும் வேணும் அதுவும் வேணும் சாதன தொழில் வேண்டும் அப்புறம் ஆத்ம விசாரமும் வேண்டும் அதுதான் எதுக்கு எதுவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் நல்ல குறிப்பு எடுத்துக்கிற வேண்டியது ஏன் முன்னாடி திரும்பி திரும்பியாக சொல்கிறேன்னா ஒன்று நெகேட் பண்ண போகிறோம் இதை தள்ளி தள்ளிவிட போகிறோம் தள்ளி விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப எச்சரிக்கையாக தள்ளி விடணும் புரியுதா இதெல்லாம் ஆகாது ஒதுக்கி விடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஒதுக்கி விடுன்னு சொல்கிற பொருள் சாதாரண பொருள் அல்ல நம்ம தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதமான ஜீவாத்மாக்களுக்கு அது தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறோம் தள்ளிவிட போகிறோம் அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவை உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழில் அன்றோ நல்லா கவனிச்சிக்கப்பா கர்மம் கர்மத்தில் ஈடுபடுவது எப்படியோ அது போலத்தான் தியானத்தில் ஈடுபடுவதும் தியானம் செய்கிறேன் என்று ஒருத்தர் சொன்னாலும் அவர் எதில் தான் ஈடுபடுறார் கர்மத்தில் தான் ஈடுபடுகிறார் துரிய பரம்பொருளானவர் வேறு ஒரு தொழில் செய்வது உண்டோ அந்த மெய்ப்பொருளே ஆனவர் ஜீவன் முக்த ஞானி ஆனவர் எந்த தொழிலும் செய்வது கிடையாது அப்படின்னா எதுவும் செய்வது கிடையாது தியானமும் செய்வது கிடையாது விவகாரங்களும் செய்வது கிடையாது அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆறுடனும் அன்றே அவரூடன்னா ஏறி நிற்பவன் எதில் ஏறி நிற்பவன் தன் சொரூபத்திலேயே ஏறி நிற்பவனுக்கு ஆரூடன்னு வேறு ஆரூடன்னா பிரம்மஜானி ஜீவன் முக்த ஞானி அவர் ஒரு ஜீவன் முக்த ஞானி சமாதி அவஸ்தை செய்து கொண்டிருக்கிறார் சமாதிகள் பழகிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் யாரு கிடையாது ஜீவன் முக்த ஞானி கிடையாது இல்லை இந்த விஷயத்த உள்ள வாங்கி தான் வச்சுக்கணும் மற்றவங்கள போய் டெஸ்ட் பண்ணிக்க கூடாது யாராவது ஒருத்தர் சின்சியரா தியானம் பண்றாரு தவம் பண்ணுறாருன்னு போய் அவர்கிட்ட போய்கிட்டு நீங்கள் தியானம் பண்றீங்களா அப்படிங்க யாரு கிடையாது நிறை நிலை அடைந்தவரும் கிடையாது யாருக்கிட்டையும் வம்பு தம்புக்கு போகக்கூடாது வேதாந்திகளால் ரொம்ப பிரச்சனை கரைச்சல் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க செய்கிற சாதனைகளை போய் என்ன பண்ணிடுவாங்க கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படி தயவு செஞ்சு செஞ்சு சொல்லிடுறாருங்க சொன்னால் யாருக்கும் சேர்த்து தான் பிரச்சனை வரும் யார் உனக்கு யாரும் பாடம் சொல்லி கொடுத்தான்னு கேட்பாங்க பிரச்சனை பாடம் சொல்லி கொடுத்த எங்களுக்கு வந்து சேர்த்திடும் அது அதனால் வெளியில் உள்ள ஆராய்ச்சி சாட்சியாக மாற்றுனா பார்க்கணும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிடணும் நம்மளுடைய மனதினுடைய ஓட்டத்தையும் நம்ம எண்ண ஓட்டத்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம வாசனைகளையும் புரிஞ்சுக்கணும் இவர் என்ன சாமி என்ன சொல்கிறாருன்னா ஒரு பயிற்சியில் ஈடுபடுறார் அது தியா அகத்தொழில் உள்ள தொழில் அப்படின்றோம் இல்லையா அதுவும் ஒரு தொழில்தான் எதுவும் ஒரு தொழில்தான் தியான பயிற்சியில் சமாதி அவஸ்தையில் ஈடுபடுவது என்பது கூட கர்மம் தான் வாக்காலே மனத்தாலே செய்யக்கூடிய அனைத்துமே அதான் இந்த ராமபுரான் காலையில் சொன்னதா சொன்னோம்ல இந்த இப்பிறவைக்கு இரு மாதரை சிந்தையாளும் தொடல்னு சொன்னார்ல இப்போ பாருங்கள் கற்புன்றது அப்போ எதில் கொண்டு போய் உடம்புல இல்லை கல்யாணம் பண்ண மாட்டான்ற உறுதி வார்த்தைகளால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேள்வி பண்ணுறது இல்லை மனசால் கூட ஒருத்தி என்ன பண்ணுறது கூடாதான் நினைக்கக்கூடாதான் அப்படி அப்போ உள்ளத்தாலே தியானம் என்ற ஒன்றை செய்து கொண்டிருப்பது ஒரு தொழில் அது ஒரு கர்மம் அது ஒரு கர்ம பிரவருத்தி நாம் இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணுன்றத தினந்தோறும் இந்த உள்ள தொழிலில் கொஞ்சம் நிறுத்தி செய்தோன்னா ரொம்ப பேர் நம்ம சந்தேகங்கள் கேட்க வர சமயங்களில் தானே இந்த என்னுடைய க்ளோஸ் நண்பர் இப்படி ஆகிட்டான் எனக்கு எதிரி ஆகிட்டான் என்னுடைய அப்பாவே எனக்கு எதிராக செயல்படுறார் என்னுடைய மனைவி எனக்கு எதிராக செயல்படுறார் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எதிரியாக செயல்படுறாங்கன்னு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க இதுக்கு நான் என்ன சாமியும் பண்ணுறது நீங்களாகவும் கொஞ்சம் வந்து பேசி தீர்த்து வைக்கக்கூடாதான் ஓ இது இருக்கிறது போதாதுன்னு நம்ம வேறு அதுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு சிம்மையா மிஷனில் பாடம் நடத்துகிறப்ப நிறைவாக எங்கள் ஒரு அம்மா விமலானந்தா அம்மான்னு ஒரு அம்மா ஆச்சாரிய அம்மா இருந்தாங்க அவங்க வந்து வாங்க வாங்க எல்லா பிள்ளைகளாம் உட்காருங்கன்னு பிரம்மச்சாரிகள்லாம் உட்கார வச்சு உங்கள் சாமி ஆச்சாரிய சாமி வேதாந்தத்தை நல்லா நடத்திட்டார் நான் உங்களுக்கு வேதாந்தத்தை நடத்த போகிறதில்ல எதை தான் நடத்த போகிறேன் இந்த உலகத்தில் எப்படி உலக செயல்பாடுகளை எச்சரிக்கையாக ஈடுபடன்றதை பற்றி சொல்ல போகிறேன் அதில் ரொம்ப முக்கியமான குறிப்பு இந்த சாமியார்கள் ஆகிட்டோம்னு சொன்னாலே பஞ்சாயத்து பேசுகிறது கூப்பிடுவாங்க நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க வடிதேவர் சொன்ன மாதிரி போயிடாத எதுவும் அடிச்சு கேட்டாலும் எதுவும் சொல்லிடாதான் எனக்கு தெரியவே தெரியாது என்னை ஒற்றுங்கன்னு சொல்லிரும் என்ன தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தெரியாது அதை ஒற்றுங்க அப்படின்னு சொல்லிரு பக்கம் என்ன பண்ணிடாதீங்க போயிடாதீங்கன்னா நாம அவர்களுடைய இல்லத்தாரர்களுடைய பிரச்சனைகளை திருத்து வைப்பவர்கள் என்று ஒரு நாம என்ன பண்ணிட கூடாது இறங்கிடக்கூடாது அதுல முடிவே கிடையாது அது மீண்டும் நம்மள வம்படிக்கு எங்க கொண்ட இழுத்து விட்டுரும் ஆமா ஒன்னும் தெரியலையான்னு சொல்லிட்டு தப்பிச்சிருங்க அப்படின்னா அது நூற்றுக்கு நூறு அது அனுபவமா பார்த்துட்டு வர்றோம் ஆக மனசால நாம என்ன தியான தொழில் தியானமும் ஒரு தொழில்தான் உடம்பால் செய்வது வாக்கால் வசனிப்பது மனதால் ஒன்றை நினைப்பது எல்லாமே கர்மம் தான் இதுவரையும் நாம கர்மம்னா எதைதான் நினைச்சிட்டு இருக்கோம் கர்ம பிரவருத்தினா இந்த தூள சரீரத்தை கொண்டு உலக விஷயப் பொருள்களில் ஈடுபாடு காட்டுவதைத்தான் விவகாரம் என்று நினைத்தோம் ஆனால் இங்கே விவகாரம்ன்றது என்னது காலையில் போட்ட படத்தில் நின் மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் புறத்தகத்து உலாவி ஆடும் புத்தியே நிழல் அந்த புத்தியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மனோவிருத்தி அந்த நிழல் வழியாய் புறத்தகத்து உலாவி ஆடும் அந்த புறத்தகத்து உலாவுறதே என்னதான் தொழில்தானே அதை ஒரு இடத்தில் நிறுத்தி வச்சாலும் சரி வெளியே போயிட்டு வந்தாலும் சரி அது ஒரு தொழில் அப்படின்ற துரிய துரியம்னா நாலாவது நிலை பிரம் பிரம்மஸ்திக்கு இன்னொரு பேரு துரியம்னு பேர் மாண்டூக்கிய உபனிஷத்து நாலாவது நிலை சொல்லுவேன் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி அப்புறம் துரியம் துரியத்தை நான்காவது நிலை என்று சொன்னார் நாம சமாதி சமாதி அவஸ்தை இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி நாலுன்னு எடுக்கக்கூடாதான் அந்த கணக்கு சொல்றாங்க ஒரு கிராஃப் வரைஞ்சு அந்த வரைகிறதுக்கு ஒரு பேஸ் கோடு போட்டிருப்பான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பேஸ் கோடு போடுவோம் அந்த பேஸ் கோடு போல இருக்கிறது அந்த துரியம் என்ற கோட்டு மேலே தான் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தியெல்லாம் வந்து போயிட்டுருக்கான் இதுக்கு தான் ஒன்று ரெண்டு மூணு பேர் உண்டு எதுக்கு துரியத்துக்கு நாலாவதுன்ற பேர் அப்படி கிடையாது அப்படி பார்த்துக்கணும் துரியம் இருக்கிறதுனால தான் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தின்ற அனுபவங்கள் வந்து போவதை தவிர இது அல்லாத நாலாவது நிலை அப்படின்னு எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்கிறாங்க நல்லா கணசிக்கலாம் இந்த விஷயம் தெளிவாயிரும் இந்த விஷயம் ரொம்ப தெளிவாயிடும் துரிய பரம்பொருளானவர் துரியம்னா பிரம்மம் பரம்பொருள் ஆனவர் வேறு ஒரு தொழில் செய்வதும் உண்டோ அவர்களுக்கு இந்த அலைதல் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி என்ற அலைதல் கிடையாது அவர்கள் உள்ள தொழில் கிடையாது அரிய சமாதிகள் பழகுவனில் அவன் ஆறு உடனும் ஒரு ஜீவன் முக்தஞானி சமாதி அவஸ்தையிலே இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் தன்னை கொஞ்ச நேரம் பொறுங்க நான் சமாதி அவஸ்தைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு சாமி சொல்றாருன்னா அப்ப ஒரு பயிற்சியனா இருக்கார தவிர அவர் யாராகல ஜீவன் முக்தி ஞானி ஆகவில்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அந்த இன்னும் எதிர்காக்கிற அபியாசியாக இருக்கிறார் ஜீவன் முக்த ஞானியாக எடுத்துக்கொள்ள கூடாது அடுத்த பாட்டை முடிச்சிடலாம் உத்தம குருவே ஆரூடருவாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு யானாதிகள் சில செய்குவது என்னென்றால் இத்தலம் மருவும் பிராரத்த பிரி எப்படி அப்படியே மருவும் முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்று முன்னே சொன்னேனே திரும்ப ஒரு குறைப்படுத்திடலாம் உத்தம குருவே ஆரூடருவாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதென்னென்றால் இத்தலம் வருகும் பிராரத்தப்பிரி எப்படி அப்படியே முத்தகன் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே சாமி கொஞ்சம் ஹீட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் தான் முதலே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் உத்தம குரு இவர் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் பயந்து தான் ஆரம்பிக்கிறார் சாமி நீங்கள் தான் மிகப்பெரிய குருவார்கள் எல்லாம் உத்தம குருவாக இருக்கிறீர்கள் மேன்மை தங்கிய குருவே மேலான குருவே அப்படின்றார் ஏன்னா திரும்ப அவருக்கு அந்த இடத்துலேருந்து இன்னும் போக மாட்டேன்றார் சாமி கோபம் வந்துரும்னு பயந்துட்டு தான் கேட்குறார் ஆரூடருவாய் ஒரு தொழில் அற்றவருள் ஜீவன் முத்த ஞானிக்கு ஆரூடர்னு பேர் அவருக்கு கர்மாதீதனாக இருக்கிறார் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார் ஒரு தொழில் அற்றவருள் அவர் எந்த தொழிலும் செய்வதில்லை சித்தம் அடங்கு தியான ஆதிகள் சிலர் செய்குவது என்னென்றால் சாமி இதுக்கு முன்னாடி நாம் கதைகளில் படித்தப்ப வசிஷ்டர் பெரிய பிரம்ம ஜானி தான் ஆனால் அவரும் என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்துட்டு வரதா படிச்சிருக்கோம் பெரிய ரிஷிகள் முனிவர்களை நமக்கு காட்டும் பொழுது எப்படி தான் காட்டியிருக்காங்க தபக்கோலத்துல தியானத்துல கண்மூடி இருந்தது தான் காட்டியிருக்காங்க சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கவனத்தை நெற்றிக்கண்ணில் வைத்த மாதிரி பாதி கண்கள் மூடின மாதிரி உள்ள கோலத்துல ஞானிகளை எல்லாம் காட்டியிருக்காங்க நிறைய மகான்களை நமக்கு காட்டுறப்ப எப்படி தான் காட்டியிருக்காங்க தவக்கோளத்தில் இருந்ததாகவும் தியானத்தில் இருப்பது போலத்தான் காட்டியிருக்கிறார்கள் அதனால தான் சாமி கேட்டேன் நான் வந்து ஞானம் அடையாதவர்களை பற்றி அவர்கள் தியானம் செய்கிறதுன்றதை நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக ஒத்துக்கிறேன் ஒரு தியானம் அபியாசம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் ஜீவன் முக்தி ஞானி இல்லை என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் எனக்கு இல்லை ஆனால் ஞானிகளாக ஆனவர்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தியான நிலையிலேயே ரொம்ப ரொம்ப காலம் இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே சாமி அதான் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவது என்னென்றால் இத்தலம் மருவும் பிராரத்தப்பிரி எப்படி அப்படியே இதாப்பா முதலே சொன்னேன்லப்பா எனது மாதவம் செய்யணும் செய்வார் எனது வாணிபம் செய்யணும் செய்வார் பூதளம் புறப்பார் ஐயம் புகுந்து உண்பார் எனது ஜீவன் முக்தர் மாதமும் செய்யனும் செய்வார்னர் அவருடைய பிராரத்த கர்மத்தில் அவர் எதை விரும்பி இருக்கிறார் பல ஜென்மங்களாக செய்து வந்த அந்த தியான பயிற்சி இந்த ஜென்மத்தில் வாசனையா இருக்குது அதனால் அவர் எதை நாடியே இருக்கிறார் அந்த தியான பயிர் தியானத்தை நாடியே அல்லது சமாதி அவஸ்தையிலேயே தொடர்ந்து இருக்கிறார் அது இப்போ ஆசைப்படுறது இல்லை ஓ பல ஜென்மங்களை அவர் செய்த பயிற்சியினுடைய வாசனையினுடைய தொடர்ச்சி அதான் சொன்னேன் இத்தலம் மருவும் பிராரத்த பிரிவு எப்படி அப்படியே அவருக்கு எது பொருந்திருக்கு அதாவது ஞானம் பெற்ற பின் அவர்களோடு இத்தலம் மறுவும் அவர்களோடு பொருந்தக்கூடியது பிராரத்த பிரிவு அது எப்படி இருக்கோ அதுபடி அவர்கள் செய்கிறார்கள் இச்சையோடு கிடையாது அவர்களுக்கு அதுல வந்து என்ன நான் தியானத்து சமாதி அவஸ்தையில் ஈடுபடுகிறேன் என்ற இச்சையில் முத்தரும் வெகுவிதம் ஆகுவர் என்பது முன்னே சொன்னேனே ஜீவன் முத்த பிரம்மவித்து ஞானியிலேயே மாதவம் செய்யணும்னு போட்டிருக்காரு அது போக வரண் வரியான் வருட்ட இருக்கவங்களையும் சொல்லியிருக்காரு பிரம்மவித்து ஞானிகளுக்குள்ளே யாரை கொண்டு வந்திருக்காரு மாதவம் செய்யணும் செய்வார்னு இருக்கார் அதுபோக தனியாக சமாதி அவஸ்தையில் இருக்கக்கூடியவர்களை வரண் வரியாமல் வரட்ட நிலையிலும் சொல்லியிருக்காரு அதனால் ஏற்கனவே சொல்லிட்டப்பா திரும்ப அந்த விஷயத்தில் என்ன பண்ணிடறாத குழப்பத்தை கொண்டு வந்து விடாதை தெளிவடைந்து விடு அப்போ தியான பயிற்சிகள் செய்கிறார் என்றால் அவர் ஜீவன் முக்தர் இல்லை ஞானி ஜீவன்முக்தானியான ஒருவர் தியான பயிற்சிகள் செய்கிறார் என்றால் அது அவருடைய பிராரத்த கர்மத்தினுடைய வாசனை தொடர்ச்சி அவர் பிரார்த்த கர்மத்தின் பிரகாரம் அவருக்கு அந்த வாசனைகளுடைய தொடர்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார் புரியுதா இதை அதோடு சேர்த்து என்ன பண்ணிடக்கூடாது ஆமாம் நமக்கும் பிராரத்த கர்மத்தினுடைய தொடர்ச்சி நாமளும் என்ன பண்ணிகிட்டே இருந்துடக்கூடாது சமாதி பயிற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது நல்ல தியான பயிற்சிகள் செய்யணும் அபியாசம் எது இந்த விசாரம் செய்யணும் ரெண்டும் சைமல்டேனியஸாக போகணும் கர்ம கர்ம புரவர்த்தக்கணும் எதையும் நாமலாக என்ன பண்ணிடக்கூடாது சடன் ட்ரைக் போட்டு நிறுத்திடக்கூடாது ரெய் ட்ரெயினை சடன் ட்ரைக் போட்டு நிறுத்தினா என்ன நடக்கும் பி ரயில் ஆயிரும் ரயில் தண்டவாளத்தை விட்டு என்ன பண்ணிடும் வெளியே போயிடும் அப்படி பண்ணிடக்கூடாது அதனுடைய போக்கில் போயிட்டே இருக்கணும் கர்மப்புரவர்த்தி நடக்கணும் கொஞ்சம் தியான பயிற்சி செய்யணும் கொஞ்சம் ஆத்மவிசாரம் செய்யணும் மூணும் போயிட்டே இருக்கப்ப தெளிவு கிடைக்கும் தெளிவு நமக்கு வழிகாட்டும் நாமளாக எதுவும் குறுக்காக கூழ்ந்து ஆன்மீகன்ற பெயரில் என்ன பண்ணிடக்கூடாது நாமளும் குழம்பி மற்றவர்களையும் என்ன பண்ணிடக்கூடாது குழப்பி விட்டக்கூடாது இதில் எதையும் விட்டுறக்கூடாது நாம் பார்த்த பெரியவர்கள் எல்லாமே சுவாமி விவேகானந்தர் ஊர் ஊராக போய் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு பிரச்சனை ஆதிசங்கராச்சாரியார் ஊர் ஊராக போய் என்ன பண்ணிகிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு யாரும் கர்மத்தை என்ன பண்ணலை விடவே இல்லை அவர்கள் அப்போ சமாதி அவஸ்தை பயிரில்லையா அதுவும் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க அப்ப ஞானிகள் இல்லையா ஞானிகளாகவும் இருந்திருக்கிறான் ஆக நான் நினைச்சி அதை என்ன பண்ணிடக்கூடாது அம்போன விட்டுட்டு போயிடக்கூடாது ஆமா இதுல ஆன்மீக இந்த ஆத்ம பயிற்சியிலே ஆத்ம அபியாசத்திலே உம் கிடையாது அவசரப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பல ஜென்மங்கள காத்திருக்கிறோம் அவசரப்படவே இருக்க நிதானமாக ஒவ்வொன்றாக படிப்படியாக செய்து வந்தால் கனி கணிந்துவிடும் இந்த ஞான கனி கிடைத்துவிடும் இந்த அளவிலே இன்றைய வகுப்பினை நிறைவு செய்வோமாக தந்தை தாயாவும் அந்த விழா எந்த மனக்காவான தானாகுவானும் சோனஸ் சீங்கை தேஜஸ்வினீதமஸ் பிஷாவை ிய நாம் இருவரை இறைவன் காப்பாறாக அறிவின் ஆற்றலை நாம் இருவர்